வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கத்தியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் யுத்த காண்டம் பானு கோபன் யுத்தப்படலாம் கோதை வேல் உடை குமரனது ஆற்றலும் கொற்ற பூதராற்றலும் ஏனையராற்றலும் போர்சை தூதனாற்றலும் தொலைக்குவன் துண் என நீவிர் ஆதவன் தனிப்பகைஞனைக் கொணர்தீர் என்று அறிந்தான் ஆன காலையில் நன்றி எனத் தூதுவரகன்று பானு கோபனது இருக்கை புக்கு அணையவன் பணிந்து மேல் நிலைப்படு தந்தை தன் பணிவிடை விளம்ப மாணவால் அறித்தவிசு எழுந்த நன் மன்னோ தொல்லை மந்திர தலைவரும் சுற்றம் எல்லை தீர்த்தரு தானே எம் தலைவர்கள் யாரும் ஒல் என புடை சூழ்ந்தனர் உருமுகான்று என்ன பல்லியங்களும் ஆர்த்தன போர்த்தன பதாதீ அக்கணத்தினில் இரவியம் பகைஞரோரணித்தேற்புக்கு ஓர் ஆயிரம் கோடி வீதிகள் ஒரீப்புடையில் தொக்க வீரரில் கண்டுழார்வயின்வையின் தொழப்போய் மிக்கதாதை தன் திருநகரடைந்த நன் விரைவின் தேரின் நின்றிழிந்து அண்ணலங் கோயிலு சென்று சூரப்பன்மனை அணுகி அவனடி தொழுது வீர வீரனி என இவன் விழித்ததென்னென்ன வாரிருங் கழல் மன்னவன் இன்னன வகுப்பான் முந்து தாரக எம்பியை வரையொடு முடித்த கந்த செந்தி நீங்கியே அலக்கரைக் கடந்து நந்தி தன் கணத்தலைவரும் பூதரும் நணுக இந்த மாநகர் வடதிசெய்வாயில் வந்தீருத்தான் சிந்து போன்று உலகளந்திடும் கள்வனும் செய்தர்த்தீர் கந்த மாமலர் கடவுளும் என் பணி கடந்த இந்திராதியர் யாவரும் பிறரும் ஆய் ஈண்டி வந்து உளார்களாம் அருமுகமதலை தன் மறுங்க அளியராகிய அமரரும் அரண் தருமகவும் ஒளிருவாழ்படை நந்திதன் கணத்தினுள்ளோரும் களியின் மூழ்கிய பூதரும் கடிது வந்து அடைதற்கு எழுதுபட்டதோ நன்று நன்றி பின்னை தன்னுடன் அடுக்கலை மைந்தனைப் பிறரை முன்னமட்டிடும் மாற்றலர் தங்களை முறுக்க செல் போதல் என் கடனவர் சிறியர் மன்னர் மன்னன் யானாதலின் இருந்தனன் வரிது மாமுகில் உயர்த்தவன் வேண்டலும் அமலன் தந்த கந்தனை சாரத தலைவர்களோடு நம் தமை பொறவிடுத்தனாதலின் நானும் மைந்த நிற்கொடுவென்றி பெற்றிருந்திடல் வழக்கே ஆதலாலினி படையொடும் அமர்களத்தடைந்து நாதன் மைந்தனை நந்திதன் கணத்துளார் தம்மை பூதர் தங்களை பொறுதழித் தடல் வயம் புனைந்து காதல்ைந்தனி மேதல் இசைப்ப கேட்டலும் பொந்திகள் பொறுப்பில் ஒன்றிய குமிழ்வடி உடலம் போர்த்திட நின்றிடும் திருமகன் இவை நிகழ்த்துவான் இருள் உருமிடற்றினன் ஏவும் மைந்தனை மருள் உரு பூதரை மற்றும் உலா்த்தமை வெருள் ஒரு சமரிடை வென்று மீழ்வது ஓர் பொருள் என நினைந்து கொல் புகன்றியிற்று எலாம் பண்ணுவது என் இனிப்பரமன் போர் செய்வான் நின்னலேவினவினன் நீ அது ஓர் பின் இது பிழையது ஆகுமாள் படைப்பெருந்தொருவோடும் படர்ந்து கந்தனை அடுத்தனன் பேரமராற்றி வென்றிக் கொண்டு இடுக்கணில் பூதரை ஏனையோருடன் முடித்தீவன் வருகுவன் முதல்வர் காண்டினி கந்தனை கொடே அவன் தன் கண்படு செம் திருமார்பனை திசை முகத்தனை இந்திரக்கள்வனை இமைப்பில் பற்றி முன் தந்திடுகின்றன தகுவ செய்தியால் என்று இவை கூறியே இறைஞ்சமைந்தனி சென்றனை வருதியால் திரளினுடையனா நன்றி என விடை நடந்து நன்கு அமை தனது தேர்புகுந்து புகுந்து போயினான் தொல்லையில் பரிசனம் புடையில் சூழ்தர பல் பதினாயிரம் துணைவர் பால் பட ஒல் எம்பல ஒலிப்ப ஏகுரா எல்லையம் பகை தனது இருக்கை எய்தினான் பண்டியம் தேடினும் தந்து பாங்கரின் மண்டலை கண் உறிரும் நம்ப யாவும் இவ்விடை கொண்டு அணைவீரென கூறி போயினான் ஏ இரு பரிசனர் யாரையும் நிறி மாயிரும் கலைமகள் வதிந்து வைகிய ஆயுதசாலையின் அவுணர் கோன் மகன் போயினன் தொழுதனன் பூசை ஆற்றினான் கைரவ நிறத்த பூம் கச்சு வீக்கினான் வைர ஒள்வாளினை மறுந்து சேர்த்தினான் வெயில் விடு பொன் துகில் மீது சுற்றினான் துயிலரும் அமரரைத் துளக்கம் கண்டுலான் செல்லிடை உரும் என தெளிக்கும் நோன் கழல் கல் என அரட்டிடக் கழலில் பூட்டினான் வல்லிதில் சாலிகை மருமம் சேர்த்தினான் சொல்லினும் நிவந்து எழு தூண் செய்ளினான் போதையை அங்கையில் கொழுவிச் சுற்றினான் போது உறள் அங்குலி புட்டில் தாங்கினான் சோதிக்குள் சரம்படு துணியைச் சுவல் மீது உறவிக்கினான் விரலின் மேலையோன் வெம்பெருனுதல் மிசை விசையப்பாலதாம் பட்டிகை திகழச் சேர்த்தினான் பம்புறும் அணிகலன் பலவும் தாங்கினான் தும்பையம் சிகழிகை மவுளி சூட்டினான் வடித்ததுவோர் பெரும் சிலை வயம் உண்டாகை என்று எடுத்தனன் விடுத்திடின் யாவர் தம்மையும் படுத்திடும் மோகமாம் படை ஒன்று ஏந்தினான் அடுத்திடும் செருணர்தமாற்றல் உண்ணலான் ஆனதுவோர் போரணி அணிந்து வாய்தலில் வானபின்மாற்றலன் படர முன்னரே போனதுவோர் தூதுவர் எழுதி போர்க்கு தானையோடு எழுந்தனர் தகுவர் யாவரும் விசையன் நேமியன் மிகுந்திரல் மாயன் முசலி கண்டகன் முரன் கரன் மூர்க்கன் தசமுகன் கணலி சண்டன் விசண்டன் அசமுகன் மகிடன் அக்கிராகுனன் விடசேனன் விமோகன் வசை கொள் சோமகன் மது சசி சித்து அசனி சூன்ய கேது அசுரசேனன் இவர் ஆதியர் ஆனோர் தடுக்கவனா வகை தடிந்திடும் தெய்வ படைக்கலங்களவை பற்பலப்பற்றா உடைத்தவன்மையுடன் ஒய்யென வந்தார் கிடைத்ததோ அமர் எனக் கிளர்கின்றார் ஆனகாலை பதினாயிரம் வெள்ளம் தானவப் படைஞர் சார்பு தொரேகி மீன வேலைகளும் வெள்கூறார்த்து மாணவத் தலைவர் மாடு உற வந்தார் கோலவார் சிலை கொடும் நீடும் சூலம் நேமி அயில் தோமரம் ஈட்டி ஆலம்பாள் கணயம் ஆறு எழுநாஞ்சில் காலபாசம் இவை கை கொடு சென்றார் கந்துகத்தொகை கடம் களுள் கைம்மா எந்திரத்திரதம் இயங்கு இவை மூன்றும் ஐந்தொகைப்படும் ஆயிரம் வெள்ளம் தந்திரத் தலைவர் தம்புடை சூழ்ந்த ஐந்து நான்கு உடைய ஆயிர வெள்ளத்து இந்த நாற்படையும் ஈண்டுபு செல்ல மைந்தின் ஏற்ற மிகு மாணவர் தத்தம் சிந்தை போல் கடிது சென்றனர் அம்மா சென்ற காவலர்கள் சேனையினோடும் என்றவன் பகைஞன் ஏய்துழி நி ஒன்ற அம்கை தொழுது ஒல் என ஆர்த்து துன்றிவந்து புடை சூழ்ந்தனர் அன்றே இரவிதன் தன் பகைஞன் ஏங்கு இவை காணா ஒரு தன் ஏ வலனை ஒல்லையின் நோக்கி திருமை பெற்றது ஒரு தேரினை வல்லே தருக என்ன இனிது என்று தணந்தான் செப்பு மத்தொழில் சிரம் கொடு சென்றே மெய்ப்படை கருவி மேபுழி நி முப்பது ஆயிரம் முரட்பரி பூண்ட ஒப்புயிலிரதம் ஒன்றினை உய்தான் உய்த தேரின் உதயக்கிரிவாவு மொய்த்தவெம் கதிரின் மொயம்பொடு பாய்ந்தான் மெத்து பேரணிகெள்ளம் யாவும் அத்துணை பொழுதின் ஆர்த்தன அன்றே உரத்த கந்திகள் ஓர் ஆயிரம் கோடி நீண்டு அசைவு பெற்றிடும் பாளை விருத்து நீட்டி என வெப்ப சுரேசர் கரத்தின் எண்ணில் கவரித் தொகை வீச மற்ற அவன் தனது மாசு இருள்மேனி உற்றிடற்கு அருமையால் அவன் ஒன் சீர் சுற்றி மீது உளவு தோற்றம் அது என கற்றை வெண்குடைகள் காவலர் ஏந்த அடைப்பை கோடிகம் அடும் சுடர் ஒள்வாள் கடிகொள் பீலி கவின் உற்ற தொடக்கம் ஏந்தி முற்றி அனந்தம் படை பெரும் தலைவர் பாங்கொடு போற்ற எழில் செறிந்த இரதத்திடைவைகும் அழலின் வெங்கதிரை ஆற்ற முனிந்தோன் உழையறி பலரை ஒய்யனோக்கி விழுமிதோர் மொழி விளம்புதல் உற்றான் காமர் கணிப்பில கொண்ட சேமமாகி அமர்தேரொடு கோடி ஏமமோடு கொணர்வீரனோடு தாமவேலுழையர் தாழ்ந்தனர் சென்றார் அண்டரும் படை அளப்பு இலவைத்து தின் திரல் கெழுமு தேர் ஒரு கோடி கொண்டு வந்து உழையர் கொற்றவன்மைந்தற்கு என் திசைப்புறமும் ஈண்டு உருவித்தார் ஆண் தகைக்குமரன் அன்னது காலை மாண்ட சீர்வலவன் மாமுகம் நோக்கி பாண்டின் மா தொகுதி பண்ணினைத்தேர் தூண்டு கந்தன் அமர் சூழலின் என்றான் என்னலும் விழுமிதே என முட்கோல் மண்ணும் மத்திகையின் வந்தொழில் காட்டி துன்னுவாம் புறவியின் தொகை தூண்டி பொன்னம் தேர் கடவினான் புகழ் வையவன் தனை வியன் சிறையிட்ட கையன் ஏக அது கண்டு புறம் சூழ்மையில் மால் அவுண மாப்படையாவும் ஒய் என பெரிது உலம்பினன்றே எழுந்த தானவர் இகழ் படை வெள்ளம் எழுந்த தேர் நிறை எழுந்தன கைம்மா எழுந்த வாசிகள் எழுந்தன ஓதை எழுந்த கேத்தனம் எழுந்தனி அரைந்த பேரிகை அரைந்தன சங்கம் அரைந்த காக்களம் அரைந்தன தின்கோடு அரைந்த சல்லிகை அரைந்த தடாரி அரைந்த தன்னுமை அறைந்தன தக்கை ஆர்த்த தேர்த் தொகுதி ஆர்த்த தந்தி நிறை ஆர்த்தனர் வெய்யோர் ஆர்த்தவால் துவசமார்த்தன கண்டை ஆர்த்ததார் நிறைகள் ஆர்த்தது மூது அதிர்ந்த மாநிலமலைந்தனாகம் உதிர்ந்த தாரகை உலைந்தனர் தேவர் விதிர்ந்த மேகநிறை விண்டது மேரு பிதிர்ந்து போயின பிரங்கல்கள் ஏழும் ஊழியான் மதலை ஓங்கு படைப்பேராழியொடு உற அருக்கன் வெருண்டே பூழிவான் முகடு போர்த்து எழல் காணா வாழியென்றதின் மறைந்து படர்ந்தான் வாழி மாநகர் வளைந்திடும் தொல் பேர் ஆழியாம் சூழும் வேலை இடை தோன்றி உலாவும் பூழி தூர்த்துளது பூதர்களே போல் விட்ட சோதி நிமிர்வின்மிசை தாக்க பட்டு உலாவறு பதாகையின் ஈட்டம் பட்டவானமெனும் வான்படகத்தை கொட்டு மண்மகள் குலாவுகை போலும் தாழும் வீரர் படைத்தம்மின் உறிஞ்சப்பாழிவெம் கனல் பரந்த பதாகை சூழல்வான நதி தோய்ந்த செய்லை வீழும் மாலிகளின் விழுந்திடுகின்ற வானம் ஓடியன மால் கறி தள்ளும் தானம் ஓடின சரங்களின் ஓடி மீனம் ஓடு திரை வேலையின் ஓடும் கானம் ஓடின களிற்றீனம் என்ன செப்புதற்கரிய சேன் தன்னில் துப்பு மிக்கு எழுவு தொல்படை வெள்ளம் இப்புறத்து நெறியின்றி அவ்வானத்து அப்புறத்தினும் அளப்பீழ சென்ற மறந்தருங் கதிரை வன் சிறை செய்தோன் செறிந்த தானையுடன் இவ்வகை செல்ல இறந்த சீர் நகரின் இத்திரமெல்லாம் அறிந்து நாரதன் நகன்றிருக்கின்றான் வான மேல் நெறி வழி கொடுபூதர் மேன பாசரை வியன் விண்ணோர் சேனை காவலன் அமர்ந்து ஒழி சென்றான் சிந்துறப்பகை சிரத்தவி சுற்ற கந்தவேள் இரு கழற்றுனை காணா புந்தினாரொடு புகழ்ந்து வணங்கி எந்த கேட்கவென என்னது உரைப்பான் பூதசேனையொடு பொள்ளெனையேகி ஆதினீ இவன் அமர்ந்தனையாவும் தூதர் கூற உயர் சூரப்பன்மா என்று ஓது தீயவன் உணர்ந்துவை குண்டான் நிகண்ட முற்பகல் நெடும் கதிரோன் பால் உகண்ட தன் மகனை ஒல்லை விழித்தே அகண்ட சேனையொடு அன்பிலன் நின்மேல் வெகுண்டு போர் செய்ய விடுத்தனன் அம்மா விடுத்த காலை அவன் வெம்சமராற்றல் கோலமொடு அளப்பிலவான கடல் பெரும் படை கலந்துடன் ஏகத்து அடுப்பரும் வெகுளி தன்னொடும் வந்தான் இவனுடன் சமரின் ஏற்பவர் நீயும் சிவனும் மன்றியவர் தேவரின் அவனை வெல்வதறிதாகும் முன்னோர் நாட்புவனி உண்டவர் புறந்தரவென்றான் கரையிலாமற் கடந்து இசை கொண்டான் வரைவிழாத பல மாயைகள் வல்லான் உறக வேண்டினும் உரம் பெரிதூள் லான் பிரமன் இன்றிடும் பெரும்படை பெற்றான் அரை கடற்கு இறைவனங்கை குள் பாசம் மரளி தன் பரசு வவ்வினன் மாயோன் விரலின் நேமி முன்னம் சிறிய தந்தை அணி குற்ற ஆகையால் அவனை ஆள்கொடுவல்லே வாகை கொண்டிடலும் மற்ற அரிது அம்மா பாகுபட்ட படைப்பாங்குரணியே ஏகல் வேண்டும் அட என்று பகர்ந்த நாரதன் இவை நவிடும் காலை மூரல் எய்தி முருகன் புடை நின்ற வீரவாகுவை விழித்து அருள் செய்து சிறிதா இணைய செப்புதல் உற்றான் தன்மை யாண்டு சூரன் உணர்ந்து தன்னில் மாண்ட மைந்தனை நம்மல் தூண்டினான் அமர் தொடங்கிய அரிய எண்மர் இலக்கர் உள்ள பெயர்களும் ஓர் ஆயிர பூத வெள்ளமும் புடையின்மே போய் பொல் புரிசையின் புடை சென்று முன்கடை சிதைத்தனை அங்கன் கண்பி அவுணர் காவலன் மைந்தன் துன்று சேனைகள் தொலைத்து அமரா வென்றிக் கொண்டு அவனை மேழுதே என்றா ஈரும் வேல்முருகன் இவ்வகை கூறி விடுத்து இளையோரை சாரத தலைவர் தம்முடனே இது நவின்று அருள் செய்வான் கேட்டியான் முனிப கேழ்கிழர் சிம்புட் கூட்ட மீது சில கோளறிமேவின் வாட்ட வல்லன காட்டுவா முடிவு காண்டியதென்றான் குமரன் நல்கும் விடை கொண்டு படர்ந்தே விமலவால் உணர்வின் மேதகு வீரன் நிகர்த்தின் சிலை ஒன்றை அமரர் கோன் பிடித்தான் வீக்கினன் கவசம் பெண்ணிடை தன்னில் தூக்கினன் பகழி பெய்திடு தூணி நீக்கமெல் விரலின் நீடுகை தன்னில் தாக்கு கோதையொடு புட்டில் தரித்தான் சேம வெம்படை செறிந்திடுவைய மாமருங்கினில் வரம்பில செல்ல தோமில் அங்கோர் ஏமமாமிரதம் ஏறினன் மாதோ எட்டு வீரரும் இலக்கரும் ஏனை மட்டியில் பூதகணம் அன்னருமாக ஒட்டியாடு அமர் உருக்கொடு கொண்முட்டும் தேர்த் தொகையின் தேரின் மேல்படு சிறப்புடை வீரர் வீரவாகுவை விரந்தயல் நேரில் நெடும் கதிரொன்றை சூரரசம் தொகுதி சுற்றியவா போல் விரசியை அமர் விளை திடவின் மாநகரின் ஆயிரம் வெள்ளம் பரிசனங்கள் படர்மின் கடிதியண்ணா முரசு அரைந்தனர்களா இடை மொய்போர் காலை தனில் ஆயிர வெள்ளம் நிறைந்த பூதர் நெடுவேல் முருகன் பால் செறிந்து போற்றி இடையேனையோர் சென்றார் உறைந்த ஆற்களி உடைந்தது போல அருத்தியில் படருமாயிரவெள்ள கிருத்திமத்தவர் கிளர்ந்திடுதி போல் உருத்து வேலையின் ஒலித்து உயர் ஊழி மருத்தின் வன்மை கொடு வந்திடுகின்றார் பையராய் இறை பறித்திடுகின்ற வையம் யாவையும் ஓர்வாகுவின் வைக்கும் கையற்கால அடும் தரு கண்ணார் வெர் ஆனவர்கள் யாரினும் வெய்யோர் அறத்தவேணியர் அடும்படையேந்தும் கரத்தர் வெம் கழல் கலித்திடுத்தர் வரத்தி மேதகையர் மாயை கடந்தோர் உரத்தின் அண்டவம் உடைத்திட வல்லோர் இணையத்தன்மையினில் இண்டிய பூதர் அனைவரும் செல அவர்க்கு இரையானோர் தனது தொல்லிழஞர் தம்மொடு சென்றான் வனை கரும் கழல் பயம் புனைவாகூ செல்லலும் திமிழை செல் உரள் பேரி கல்லனும் கரடி காகலமாம் பல்சல்லி உடுக்கை பல்லியம் பிற முழங்கின பாங்க மாறில் சேனையிடை வந்தெழுப்பூழி நீரு பூசி முடி நீடிய கங்கை ஆறு தோய்ந்தகள் விசும்பிடையாடி ஏறு கொண்ட கொடியில் செனை ஒப்ப பாயசாரதர் படைக்குள்ளெழுந்தே ஆயபூழி அவுணப்படை தன்னில் சேயபூழியோடு சேர்வன தாமுன் போய் எதிர்ந்து அமர் புரிந்திடுமா போல் பாறை எண்ணில் சேனை வெள்ளமுடு திண்டிரல்வாகு தூணலம் தவறு சூருரை மூதூர் வானுலாம் புரிசை மாடுற வந்தான் ஆனது ஓர்காலையின் அதனை நோக்குரி தான் அவர் ஒரு சிலர் தரிப்பின்றோடியே சேனையம் கடலினை தீர்ந்து வல்லை போய் பானுவின் பகைஞனை பணிந்து கூறுவார் மாயரும் தானைகள் மறுங்கு சூழ்ந்திட நீ அமர் செய்ய வரும் நிலைமை நாடியே வேயனமுந்தி இவன் மேயினான் தனி ஏயினன் குமரவேள் நிகழ்ச்சியீது என்றார் மற்ற இவை அவுணர்கோமதலை கேட்டலும் கற்ற எம் கதிர்மணி கடக கையினை செய்து எயிறு தீ செற்றமுடு உயிர் தீவை செப்பல் மேயினான் இருந்திடும் பாலனை என்னுடைய பொற விரைந்து எதிர்தூதனே வியன் பதாதியாய் பொருந்திய பூதரை போர்க்களத்தில் யான் துறந்திடுகின்றன தொலைந்து போகவே அந்தரவரைப்பினாசை எட்டினில் வந்திடுமழக்கரின் மற்ற நேமியில் கந்தனும் ஒற்றனும் கணங்கள் யாவரும் சிந்தினர் வெறுவையே காண்பனால் அவர் தம்மை மேலே ஏழ்பெறும் கடல் திசை முழுவதும் கடந்து செல்லினும் புடையது சுற்றியே போக்கு உராதீவன் கொடு வருகின்றன குறுகி பற்றியே மேவலில் அவர் தம்மை மேலை நம் பெறும் காவலன் முன்பூறக் காட்டி இவ்விடை தேவர்கள் தம்மொடும் சிறையில் வீட்டுவன் ஏவரும் எனது சீர் இறைஞ்சி ஏத்தவே என்றிவை பற்பலை இசைத்துச் சூர்மகன் கன்றிய மனத்தொடு கடிது சேரலும் துன்றிய அவுணர்த்தம் தொருமுன் போயின பொன்றிகள் புதவு நீங்கியே ஆனது ஓர் காலை ஆ அனது ஓர் காலையின் அடையும் கண்ணுரி தானவர் கூறுவார் சமர் கண்டு ஓடிய வானவர் என்று இவர் வலியற் போலுமால் என்னும் இங்கு இவர் எம்முடே பொறும் வன்மையும் உடையரோ வரம்பு யில் குன்றெலாம் பொன்மலை அதனோடு பொறுவதேயினும் மின்மினி கதிரினும் விளங்க வல்லதோ என்று இவை போல்வன இணையில் தானவர் ஒன்று அலபல பல உரைத்து வம்சினம் ழல் விழிக் கணத்தின் சேனை நேர் சென்றனர் தெழித்தனர் சிலைத்த பல்லியம் வயிற்றுடும் பூதர்கள் மரலி என்று உலகு அயிர்த்திடுமவுனரை நோக்கி அம்புவி உயிர் தொகையலைத்தவர் உவர் கொலோயனா செயர்த்தனர் இடித்தனர் தீயின் வெம்மையா கரையறு தானவர் தாமும் காய்கனல் புறைய தருசோர் விழிப் பூத ஒருவரின் ஒருவர் போர் உடன்று சேரலான் இருவகை அணிகமும் இகலின் ஏற்றவே தந்தியின் கரங்களில் தண்டம் ஈந்திடா வந்தும் குறிச்சப்பி பூதர் மேல் உந்தினர் மீமிசை உலப்பு தானவர் பகைத்திடு பூதர்கள் பலரும் நாடியே திகை திவைன தகைத்தடன் தாழவை தரையின் பார்படா துகைத்தனர் பரியனும் காரிடை சென்று என கழிற்றும் திரை நீரிடை சென்று என நீடு மாவினும் போரிடை சென்றனர் புறத்து போற்றியே தேரிடை சென்றனர் வரையில் சென்றனர் அடுகரி நிறையினை ஆடல் மாக்களை தடனிடும் தேர்களை தனப்பிலா வகை கடலினை வளைந்திடும் கரையதாம் என புடைதனில் சுற்றியே புவனார் அத்திரம் மேல் முத்தலை வேற்படை முசுண்டி தோமரம் சத்தியொடு எழுமழு தண்டமே முதல் எத்திரப்படைகளும் எடுத்து வீசினார் கரம் கொடு பெரும் படைக்கலங்கள் யாவையும் பரம் கொடு வீசிய பதகர் உட்கிட மரம் கொடும் எழு கொடும் வரை கொடும் தமது உரம் கொடும் உலைவியில் பூதரே செறிந்து நேர்ந்து செறி செய்யும் எல்லையின் இறந்த தானவர் எண்ணிலோய் தறிந்த தாளும் தலையும் கழலுமாய் மறிந்த சாரதரும் வரம்பு இல்லையா மா அண்ட சாரதர் யாக்கையும் மண்மிசை வீண்ட தானவர் மெய்களும் செம்களம் யாண்டுமாகி இருக்கும் கரை போல் உற நீண்ட நேமியின் நின்றது சோறி நீர் விரவு பூதர் வெகுண்டு சென்று ஒன்னலர் இரதமோடிரதங்களை எற்றினார் கரிகளார் கரியின் தொகை காதினார் பரிகளோடு பரிகளை மோதினார் ஆளை ஆள்கொண்டு அடர்த்தனர் அங்கவர் தோளையே தம தோள் கொடுத்தாக்கினார் தாளினால் அவர் தந்தலை சிந்தினார் கோழரித் தொகை மானடும் கொள்கையார் ஏற்ற சாரதர் எற்றிடத்தானவர் ஊற்றம் இன்றி உடைதலும் அவ்வழிக் காற்றொடு அங்கி கலந்து அன்ன காட்சியான் ஆற்றல் ஆழன் அனலி கண்டானரோ கையின் மேயின கார்முகம் ஒன்று தன் முயன் வாங்கி முரண்கீழ் நான் ஒலி செய்யலோடுமத்தேவர் வெறுக்கொளா ஐயகோ என்று அலக்கண் உற்றாரரோ நாரியார்பு நடுகளும் நாற்படை மூறி யார்ப்பு பேியார்பும்பங்கு பெருங்கடல் வாரியார்ந்திட்டவே கொற்றலில் கொடும் கனல் வெம்கணை முற்றுமாரியின் முத்திரம் தூண்டலும் செற்று பூதர்தம் ஒயம்பினுள் சென்றன புற்றின் பூடு புகுந்திடு பாந்தல் போல் அங்கி மாப்படை ஏவலும் அவ்வழி சிங்கன் என்னும் திரள்கெழுசாரதன் எங்கள் உய்தி இறந்தனை ஈண்டு எனாப் பொங்கு சீற்றம் புகுந்த கொண்டு ஆர்ட் நெடும் தகை தீயவன் தேர் கொண்டு ஆற்கும் திரள் பரிச்சேக்கையின் பார்க்கொண்டு ஆற்ப பருத்தடக்கை தன்னில் தார்கொண்டார்த்திடும் தண்டினில் சாடினான் சாடும் எல்லையில் சாரதி உந்திய ஆடல் வாம்பரி ஆவி உலந்திட தமங்குற்றதால் நீடுகின்ற நிலைப்படு தேரேன மாக்கள் உற்ற மடிவினை நோக்கியே தீக்கனல் பெயரோன் சினம் மேல் கொளா தாக்கு ஒரு தாழ் சிலை வாங்கியே ஏக்கல் பூட்டியது ஒன்று கூறுவான் தடுக்கவனாயிச்சரம் சொறிந்து உன் உயிர் படுத்துவானவர் பார்த்திட தெந்திசை விடுக்கிலேன் எனின் வெம்சமரத்தீடை எடுக்கிலேன் சிலையான் எனக் கூறினான் சூழிவ்வாறு புகன்று தொலைவிழா வாழியான் விசை அங்கியின் பேரினான் கோழியார்பயனாம் என மறைத்தனன் நே நீ மறையவேயுடல் வாளிகள் தூண்டவும் இரையும் உன்னலன் இன்னலுற்றாழ்கிலன் பொறையினோடு பொறுக்கெனப் போகிய தரையின் நின்ற சயந்தனத் தேறினான் நீர்முகந்த நெடுமுகிலாம் என தேர்முகம்தனில் தீயவனேந்திய கார்முகம்தனை கை பார்முகத்து பதைப்புற வீசலும் வலக்கையால் ஒரு வான்கதை பற்றியே சிலை கை சிங்கனைத் தீயினான் தலை கண் மோதலும் தானவரார்த்தனர் கலக்கமுற்றனர் கண்ட தேவரே அடித்தண்டுோடு அனலிதன் கைத்தலம் பிடித்து மற்றோர் பெரும் கையினால் அவன் தடித்த மார்படவரை சாய்ந்து உக இடுப்பின் மும்மை இசைத்திட ஏற்றினான் எற்றவையவன் எல்லையில் துன்புறச் செற்ற மிக்கஞ்சிங்கனும் செங்கையில் பற்று தண்டத் தொடுமப்பதகனை சுற்றிவானன் துணுக்குற மாறிலாத அவுணனை வன்கையால் சூறை போலவச் சிங்கன் சுலவலும் ஈரில் பித்தினிலே மறுவோன் மிகத் தேரலார்ந்தெனத் தேற்றமின்றாயினான் ஆறழல் பெயர் அண்ணல் அறிவொறியோறும் எல்லையில் துண்ணெனையேறிய தேரை விட்டுத் திரளறிப் பேறினான் பாரில் எற்றப்பதைப்பொடு துஞ்சினான் அண்டரும் திரலின் மிக்க அனலின் அங்கு இறந்த வண்ணம் கண்டனன் கலாவுள்ளம் அழல் என கரங்கு கண்ணான் சண்டன் என்று உரைக்கும் பேரோன் தடுப்ப அரும் படைகள் தன் கை கொண்டு இவன் உயிரை இன்னே குடிப்பனால் என்று சென்றான் என்றது ஓர் மாற்றம் கேளாயெரி விழித்து இடியின்னக்கு பொன்றிய அனலி அங்கைப் போர்க்கெழு தண்டம் வாங்கி செண்டனன் விரைவில் தேர்மிசை பாய்ந்து நீள குன்று எனும் வயிறத்தோள் மேல் புடைத்தனன் கூற்றம் உட்க புடைத்தலும் உயிர்த்து நெஞ்சம் பொம் எனப் பொறுமல் எய்தி தடப்பெரும் தேரில் வீழும் சண்டனும் தனது செம்கை எடுத்ததுவோர் தண்டம் தன்னால் எதிர்ப்புகும் சிங்கன் மார்பத்து அடித்தனன் அவனும் தானும் ஆரஞ்சர் உழந்து வீழ்ந்தான் அப்பொழுது அதனை நோக்கி அவுணரின் மாயன் குப்பூரு தடம் தேரொடும் குறுகலும் பூதர் தம்மின் ஒப்பு இலா நீலன் நேர்போய் ஓச்சினன் கதை ஒன்று அண்ணல் முப்புரமதனில் தூண்டு மூறிவான் பகழியன்ன போ அந்தது ஒரு தண்டமாயன் பொறு அகல் மார்பில் தாக்க மாய்ந்தனன் போல நின்று வருந்தி மற்ற தன் பாணி ஏந்து முத்தலை வேல் ஒன்றை எறிந்தனன் எழிலாகத்தில் சாய்ந்தது குருதி நீலன் தானும் அங்கு நின்றான் சிறிது போது அதனில் தேரி திரள் மணி கடகம் சேர்த்த எருள் தடக்கை தன்னால் எதிர்ந்தவன் உரத்தின் எற்ற அரை கழல் மாயன் தானும் அணங்கு உற நீலன் என்போன் கரை கெழு நாகம் என்ன கனன்றி இது கருதி செய்வான் மந்தரம் தழிய தொல்லை வாசுகி என்ன மாயன் சுந்தரத்தடம் பொன் தோளை துணை தொடர்ந்து வீக்கி கந்தரம் தன்னில் தீய கரை செறி எயிற்றில் கவ்வி முந்துதிச்செண்ணீர் குடித்தனன் மொயம்பினோடும் சோரியது உண்டு நீலன் தோல் சினம் துறந்து நின்றான் ஆறு உண்டு போனான் அந்தகன் அனைய காலை மூறிவில் தடக்கை மாயன் முடிந்தனன் சண்டன் சிங்கன் பேரஞர் உழந்தோர் தேரி பின்னும் போர் புரியலுற்றார் கிட்டினர் தடம் தேர் மீது கிடந்த தண்டு ஏந்தி கீழ்போய் ஒட்டினர் ஒருவர் தம்மின் ஒருவர் மேல் உடன்று பொங்கி முட்டினர் இரண்டு பாலின் முறை முறை பெயர்ந்தார் மொயம்பால் வட்டு அணை தெரிந்து தண்டில் தாக்கினார் மாற்றுகின்றார் இங்கு இதுபோல பல்வேறு இயற்கையில் கதையின் வெம்போர் சிங்கனும் சண்டன் தானும் செய்தனர் பிரிந்த வேலை பொங்கிய பூதர் வேந்தன் பொருவரும் அவணன் பொன்னார் அங்கையில் தண்டம் சிந்த அடித்தனன் அணிப்பொன் தண்டால் வயிற் திடு தண்டம் அம் கண் வலி கெழு சிங்கன் தொகையாதலோடு மாற்றல் யாரும் உயிர்த்தனர் கொலாம் என்று உன்னினர் உரும் ஏறு என்ன செயர்த்தனன் சண்டன் என்னும் சிறுவலான் உரைக்கலுற்றான் தண்டமொன்றிற்றதென்று தருக்கலை தடம் பொத்தோளா கொண்டதும் அஃதே அன்றோ கூற்றுவன் நகரும் மேலை அண்டமும் உலைய தொன்னாள் அடர்த்தனன் உனக்கிங் கஞ்சேன் மண்டமர்புரு நாவலிகழு கரங்கொண்டேற்றான் ஏற்றனன் இகழும் வேலை எரிசினம் கடவிச் சிங்கன் ஆற்றலையாங்கொல் நீ என்றாற்றலை அணிப்பொற்ம் போற்றுகென்று உய்ப்ப அங்கட்புகா நெறி புடைத்துக் கையால் கூற்றனும் உட்கார்த்தான் குறுமணித் திரள் தோல் கொட்டி அந்நெடும் தகையோனார்பாது போறாது அழன்று சிங்கன் பொன்னெடும் தண்டால் அன்னான் புயம் இறப்புடைத்தலோடும் கல் தோளும் ஓர் சார்கதும் என முரியத் தண்டும் பல் நெடும் துணியாய்ச் சிந்திப் கிடந்ததன்றே புயம் தளர்ந்திடலும் சண்டன் போவது கரம் என்று உண்ணா அயர்ந்திலன் ஒசி பொன் தோளை அம்கையின் இருத்து வாங்கி பயம் கெழு தண்டில் பற்றி வட்டனை புரிந்தான் வானோர் வியந்த இவனே கொல்லாம் வீரருள் வீரர் என்றே கரம் கெழு புயப்பொன் தண்டால் கார் கெழு சண்டன் காமர் உரம் கெழு உரத்தின் மோத ஒரு கெழு மடங்கள் பேரோன் றங்கிலன் உவன் போல்யானும் ஏற்றலன் கரம் கொண்டு என்ன சரண் கொடே அவன் தன்னாகத் தடவரையதனைச் சாய்த்தான் கண்டகன் சாய்தலோடும் கரமெடுத்து ஆர்த்துவானோர் புண்தரும் குருதிசம் கண் பூதநாயகன் ஈயன்றேல் சண்டனை உதைப்பார் யாரே தாழ்த்திடல் அவன் தன்னாவி கொண்டு அருள் இறையின் என்று கூறையிரந்து அறையல் முற்றார் பானவர் உரை கேளா மரலியொடு இகல் வெம்கண் தான் அவன் இவனே என் தனி உயிர் அடிகிற்பான் ஈனம் அது உருதேவர் இவனுடனுமையின்றே ஊன் உடல் உயிரோடும் உண்குவன் அது காணி என்னலும் இகல் சிங்கன் எரி களுள் விழியான் என் முன்மிது புகழ்கின்றாய் முடிகுவை இனியன்னா கொன்னவில் தரு கையால் கொடிருடை தரமோத ஒகிலென வீழ்ந்த பகுவாயில் புலிதரும் எயிரோடும் நகையாலும் தாரகை நிறை சூழ ஊழ்வுராமர் செவ்வான் ஒத்தது அவ்வுழியன்றே சண்டனும் இரலோடும் சமன் விழவர் தூதர் அண்டலர் வெறுவாமுன் அலமரல் உருகின்றார் கண்டனன்னது சிங்கன் கையனது உயிர் தன்னை மானவன் நில் நில் என போதும்பல் ஏனைய ஏனையரெனவே நீ எண்ணலை எனி மேற்ருத்தேர் மேற்கடுவி செய்யோடு சென்றான் சிங்கனது எதிர் செல்லும் செல் உரள் பகுவாயான் அங்கனுகும் வேலை அதிபல மதுவென்போன் எங்கினி அகல்வாய் நீ இற்றனை இவன் என்ன பொங்கிய சினமோடும் பொள்ளென விடை புக்கான் செம் தழல் புரை வெம் கண் திறல் அசமுகன் என்போன் முன்தூர மது என்னும் மைம்பினன் எதிர்கோடல் அந்தகனுடு காலன் அமர் புரிதரவே முன் வந்து எதிர் எதிர் தன்மை மானுவது எனலாம் அணுகினர் இருவோரும் அசமுகனது காலை குணனி சிலை கொள்ள குலவிய சிலை கொள்ளா கணிகையர் மிளிர்வேல் கண் கடை நிலவியது என்ன நுணுகியான் முன்னது வரலோடும் முகநூறு செயலோரான் துண்ணு முறி போழ்தும் துணைவிழி இமையாதான் தன் நிலையிறையேனும் தவிர்களன் பொறுத்தானே அந்நிலை தனில் நின்றான் அடுத்த முயல்கின்றான் பால் உரணி மிருகின்ற பழுமரமது பற்றா பட மெய்யில் சாலிகையென நின்றான் தகுவனதிரதத்தில் கால நவிசை சென்றே கருமுகிழன ஆர்த்தான் ஆர்த்தனது கேளா சமுக நயர்வு எய்தி தேர்த்தனில் நிலமீதில் சிலையொடுக்கனை சிந்தி வேர்த்தனன் வரிதுவுற்றான் விம்மினன் வீரனும் அலை எஞ்சா வெம்சமர் வலன் எய்த சூரனும் அலை நின்றே சூர்நிலை அது காணும் தீரனும் அலை என்னே செருமுயலுதி ஆறுயிர் கொடு போக என்று அவனையின்மிசை போனான் பார் இடநில மேவ பகர் அசமுகன் என்னும் பேருடையவன் வெள்ளி பெருமிதம் இளனாகி போர் இடை வெறுவு உற்றேன் என ஒரு உற்றேன் தீர்வன் என அலமறுகின்றான் ஆ இடை அவனன் தான் அமர் புரிகிலாகி போயினவனந்தோ பொன்றுதல் இனிது என்ன காயமுடு உளமான கனல் சுட மனம் வேவ தீயன விகுளுற்றான் செருமுயல் திரல் பெற்றான் ஒல்ல இன்னவன் ஏகி உழிதனி தொடரானின் கொல்லுவன் இனியாண்டு குறுகினும் மகளாதே நில்லு நில்லு எனவாரா நீல் என்ன செல் உரள் பகுவால் திசை செவிடு அற்றமில்மது என்போன் அசமுகன் உரை கேளா கற்றதும் உள கொல்லோ கழறிணை சிலவீரம் வீரம் எனை நாடி பெயருதல் பெயறுதல் பிழையேனும் உற்றனை இசையற்கோர் உரு பழி தருகின்றாய் என்று இது புகழ்கின்றோன் எதிர் பொன் திகழு சிலை கோலிப் பொறி உமிழ் பிறைவாளி ஒன்று அலபல உய்பப் உருகெழு சினம் எய்தி நின்றனன் அவையாவும் நெடிய கை கொடுவீசீ வைத்தலை பகழி மேல் விடுப்பமாமது எய்த்தில நிறையும் என்று எண்ணி எண்ணலன் முத்தலை கழுவையின் முசலம் ஆதியாம் படையலாம் சிதரும் காலையே சாரதன்மை உறத் தளர்ந்து தானவன் தேரினை விரைந்து தன் செம்கையால் எடா வாரிதி மேல் செல விடுப்ப வஞ்சகன் பாரிடை ஒல்லையில் பாய்ந்து மேயினான் குப்புருகின்றவன் கூலிவேந்தன் முன் வெப்பமுடு அணுகு உரா வீங்கு தோழினால் துப்புஊறு மற்றழில் தொடங்க வானகத்து அப்புறம் அவன் செல அடி கொண்டு ஓற்றினான் எனையிறந்து வான் மீண்டும் பூதன் முன் எய்தினன் அவன் உரத்து இடையின் ஏற்றியே வைதனன் போயினன் மறைந்து மற்ற ஒரு கைதவம் புக்குளான் வரந்தனில் பெற்றதோர் மாயன் நேமியை கரம் தனில் எடுத்தனன் கருத்தில் அர்ச்சனை புரிந்தனன் தொழுதனன் போற்றிப் பூதன் மேல் விரைந்து உறவிடுத்தன் விழியும் தன்மையான் மா அசுரு மசமுகன் மதுமின் ஆகமேல் பாசனம் வியப்ப மால் பருதி வைத்தலும் காசினி அவன் வெறும் கரத்தனாதலின் வீசி அப்படை விகுண்டு மீண்டதே கணையிருள் உருவினைக் கனலி சேர்ந்து என முனை கெழும் அசமுகன் முடியை அட்டதால் தனது கை நேமி தன்னால் ஓர் வினையிலை என்பது மேமை போலுமால் உலந்தனன் அசமுகன் உருமு வீழ்ந்தன நிழந்த நில் வீழ்தலும் நின்றதான் அவர் புலந்தனராழிவால் புடையில் போயது தொலைந்ததின்று அமரனா அமர்துள்ளவே சாற்றிய உணர்த்தம் தலைவர் ஏனையர் நாள்திறப்படையோடு நடந்து தம் உளம் சீற்றம்மது ஆகியே செருவிளைத்தலும் ஏற்று எதிர் சாரதர் இருந்து போயினார் வெற்றி கொள்தான் அவர் வெகுண்டு போர் செய்ய பற்று அலராகிய பாரிடத்தவர் இற்றனர் வன்மையை எரிந்து போயினார் மற்ற அது கண்டனன் வலிய தண்டகன் ஏற்றமாகும் இலக்கவில் வீரருள் சாற்று பேரிசை தண்டகப் பேரினான் கூற்றை நேர்வது ஒரு சிலை கோட்டியே மாற்றலார் மிசைவாளிகள் தூவினான் மின்னு நாரிவியன் சிலையே சிலை துண்ணு நான் ஒலி சூர் ஒரு மேற்று ஒலி பொன்னின்வாளி மழை பொழிந்திட்டதான் மண்ணு தண்டகம் அப்பெரும் கொண்டலே தட்டின் மொயம்பு உடைத் தண்டக மேலையோன் பிட்டவாளிகள் வெய்யவர் தானையுள் பட்டகாலை பறந்து எழுசோரி நீர் மட்டில்லாத குடிஞயின் வந்ததே இரதம் இட்டன எண் இளவண்ணமார்பறிகள் பட்டன பலபலமாமதக் கரிகள் பட்ட கணிப்பு இலையெண்ணிலா அரிகள் நேரவுணப்படைப்பட்டதே இந்தவாறு இவர் பட்டிடையேனையோர் நொந்துதம் உயிர் காப்ப நுதலியே சிந்தியே என் திசையினும் பாரினும் அந்தரத்தினும் ஆயிருந்து ஓடினார் தண்டா உணப்படைவகை சாய்ந்தவாரும் எண்தானே மள்ளர் பலர் அம் கண் விண்ாள் கதிரைச் சிறைப்பூட்டிய வீர வீரன் கண்டான் வெகுண்டான் நகைத்து ஒன்று கழறுகின்றான் மட்டார் பெரியல் மகவான் முதல் வானுளோர்கள் எட்டாத சேனில் தொலைவு எய்தி இறிந்து போக வட்டு ஆடல் செய்த நமரங்களின் ஆவிமாண்டு பட்டார் கொல்லீசன் மகன் ஏவு படைகள் தம்மாள் எல்லாக் கதிரைச் சிறைப்பூட்டிய யானும் நிற்க ஒல்லார்களாற்றல் உளராய் அடும் ஊற்றம் நன்று கொல்லாது சீற்றம் இலதாய இகல் கொண்டு ஊராதேல் வெல்லாது கொல்லோ அரிதனையும் வேளம் எல்லாம் வாராற்கழல் காலமராரடமாய்ந்த வெள்ளம் ஈராயிரத்தின் மிகவும் அல்லதை எஞ்சூறாதால் பேராமல் என் பாங்கரின் நிற்பன பேசில் வெள்ளம் ஓராயிரமே இருக்கின்றது ஒழிந்தது எல்லாம் ஒன்றே வரிவில் ஒருவேன் பிடித்தொன்னலார் மேல் சென்றே அடல் செய்திலன் முன்னமென் சேனையெல்லாம் கொன்றே நியானே பொறவிட்டனன் கூழை தன்னின் நின்றே நிஷ்தோர் பொருள் என்று நினைந்திலேனால் தீரும் செயலை நினைந்தாவதன் சென்றியானே ஓரொன்று கண்ணல் முடிகின்ற முன் ஒன்னலார்த்தம் பேரின்றெனவே அடுவேனது பெற்றிலேனேல் சூரன் அலன் யானெனச் சூழ்மொழிந்தான் வானுப்பகைவன் இவை கூறிப் பரிதிமான் தேர் மானக் கடுங்கோல் வலவன் மரபிற்கடாப சேனைக் கடலினுடன் சென்று தன் செங்கை தன்னில் கூனல் சிறையைப் புருவத்தினொடும் குனித்தான் மேதக்க தன் கைச்சிலை வாங்கி விளங்கும் வெள்ளி சோதிக்கு இரையாய்வுறும் எல்லையில் சூழ்கொள் மேகம் மூதக்க பாறில் சுரிந்தது என்ன முனிந்து நேரும் பூதப்படை மேல் சரமாரி பொழிதலுற்றான் குழிகின்ற காலைத் திறன் மேதக பூதர் நோக்கி குழிகின்ற கண்ணின் அழல் குலாசலங்கள் குழிகின்ற வெப்பு முழுதும் பறித்து வீசி அழுகின்ற காலத்து உறும் ஏறென ஆத்து நின்றார் பகைஞன் தனை பூதர்கள் யாரும் வீசும் குன்றம் பலவும் புடை நோக்கி ஒன்று அங்கு ஒரு கோடி ஒன் கோலது ஆக துன்றும்படியே முறை தூண்டி துகள் செய்தான் வண்டு ஊது பூம் தாரவன் வாழியன் மாய்ந்த குன்றம் நுண்தூளியாகியது வானிடை நுய்தினேகி விண்டு ஊர்கள் தோறும் செரிகின்றவர் மேனி தோய கண்டு கங்கை புக்கார் தேவித்தடம் தேர்வொருவன் செரியல்லை முற்றும் மேவிக் கரங்கில் திரிவான் தனிவில்லை வாங்கி கோவைத் தொடை ஒன்றினில் ஆயிர கோடி வாழி தூவி கணத்தின் தொகை முற்றும் தொலைவு செய்தான் நன் நன்கால நீவி மிளர்கின்ற நறு நெய் தோய்ந்த மின்காலதனின் விரைகின்ற செம்தீயின் வெய்ய முன்காலுகின்ற சுழர் உள்ளன மூன்று கண்ண வன்காலன் அஞ்ச அடவல்லன வஞ்சன் வாழி தோளைத் துணிக்கும் கரத்தோடு துணிக்கும் மார்பை தாளைத் துணிக்கும் எரி குஞ்சித்தலை துணிக்கும் வாழைத் துணிக்கும் பூதர் வயப்பூதர் வாழ்க்கை நாளைத் துணிக்கும் அசுரன் விடுநாம வெங்கோல் சூரர்க்கு இனிய மகன் வாழி துணித்து வீச வீரத்தின் மிக்க கணத்தின் தலை வீழும் முன்னர் சீர் உற்ற சோரிப் புனல் சிந்துவதீயர் சென்ற பாறைப் புனிதம் செய்யும் தன்மை படைத்ததன்றே பொன் சென்று இளங்கும் கணை தள்ளலும் பூதர் சென்னி மின் சென்ற வானத்து எழச்சோரியும் வீதி எழுந்த என் சென்றனையாம் குமரன் படை ஏகல் என்ன பின் சென்று பற்றித் தருவான் தொடர் பெற்றி போலும் எயும் தொழிலுக்கு அவன் மேலவர் யாவருங்கள் ஐயன் படையாகிய போத தம் ஆற்றல் மொய்பும் கையும் வரையும் சிரமும் கழல் காலும் மார்பும் ஒய் என்று அறுக்கும் அவ்வுணன் விடும் ஒன்று ஓர் வாழி வானோர் தொகையைச் சிறையிட்டவன் மற்றும் இவ்வாறு தானோர் சிலையின் வழியால் அடத்தாவில் பூதர் ஆனோர் அளப்பு இல்லவர் மாய்ந்திடாற்றலில்லா ஏனோர்கள் யாரும் உடைவார் இவை எண்ணல் உற்றார் மின்னும் புகர் வேலவன் அங்கு உளன் வீரவாகு பின்னின்றனீது உணரான் முன்னின்ற நம்மை இவன் அட்டிடும் யாம் என் இங்கு நிற்பது எனப் போதர் படைக்கு ஈர்ப்பின் வருகின்ற தன் தார் அடல் மொயம்புடை வள்ளல் பாங்கர் பரிகின்ற நெஞ்ச தொடு தெரிகின்ற நன் உக்கிரன் என்பது ஒரு சேனை வேந்தன் கண்டு உக்கிரனாகிய பூதன் கணன்று செம்கண் விண்டில் பெரிது நிவப்புற்று விளங்கு பொன்னம் தண்டப்படை ஒன்றினை அம்கையில் தாங்கி ஏகி அண்டத்தவர்கள் புகழத் தனியார்த்து நேர்ந்தான் செற்றத்துடன் உக்கிற நேர் புகைகை தன்னை கற்றைக் கதிரை தலையிட்டவன் கண்டு தன் கை கொற்றச் சிலை குறித்து ஆயிரம் கோடி வாழி முற்றத்துறந்தே அவன் யாக்கையை மூடியார்த்தான் மைக்கின்றமேனினெடும் பூதனை வஞ்சன்வாளி தளர்ந்து வீழ்ந்த மெய்கின்ற இன்பும் அறனும் விளையாது வாழா பொய்கின்றவன் கைப்பொருள் வல்லையில் போவதே போல் விடுகின்ற வாழி பயனென்று அயல் வீழ்தலோடும் படுகின்ற தன்மையது கண்டனன் பானுகோபன் அடுகின்றது எவ்வாறு இவன் தன்னை என்று அம் கண்வானம் தொடுகின்றது அங்கு ஓர் எழுவத்தைச் சுழற்றிவிட்டான் தீயன் முசலன் தன்னை உக்கிரண் செம்கை தாங்கும் ஆய்திண்கதையால் சிதைத்தே அவன் தேரே எண்மி பாயும் பரியைப் புடைத்து ஒல்லையில் பாறின் வீட்ட வே என்று பல்காலிகழ்ந்து ஆர்த்தனர் யாரும் வானோர் புறவித் தொகுதி விழிவாகப் பொருவின்மைந்தன் எரியில் கணன்று புடைவோர் வீரதத்தின் வாவி வரிவில் குனித்து கிரணேந்தும் வலிய தண்டம் முறிவுற்றிடவே ஒரு நூறு மொட்டு அம்பு தொட்டான் நூறு ஒன்கணையாலவன் தண்டம் நுண்தூளது ஆக சீரும் திரள் உக்கிரன் கை தீயன் மைந்தன் ஏறும் தடம் தேர்த்தனை வானின் எடுத்து வீச வீரும் பருதி பதத்தின் துணைமே எது என்றே துன்னான் மதலை வருகின்றது சூரம் நோக்கி முன்நாளின் நின்று நமைப்பற்ற முயன்று உளான் கொல் அன்னான் புணர்ப்பை உணரேன் அணித்து ஆகுமின்னம் என்ன ஆவதோ என்று உளத்து உண்ணி எரிந்து போனான் தேருடு சென்றரன் மகன் சேனின் மீண்டு பாரோடு சேர்வான் வருகின்ற பரிசு நோக்கில் காரோடு வானம் தவறு தொழிக்காமற் சாய்ந்து மருகின்றதொர் தோற்றம் ஒக்கும் வீழுகின்ற தேர்வொருவியே வெம் கதிர்பகைஞன் தாழும் மெய்யுடை உக்கிரன் தன்னை வந்தணுகி மா அழை ஒன் கையாலெற்றியே எடுத்துவானுலகோர் ஏழையும் கடந்து அப்புறம் சென்றிட எரிந்தான் எரியும் பெய்யவன் வேறுவோர் தேரின் மேலேறி வெறிகோள் பங்கையத்து விதித்து முன்னளித்த செரியும் மூவிலை இருதலை வேலினைச் சேன் போய் மறியும் உக்கிரன் எதிர்ப்புகிடுத்த நன் மன்னோ தெபவேல் உக்கிரன் மர்மத்தை விடற்போல் படுத்தி ஏ புகுந்து அப்புறம் போந்திடப்பாரின் அடுத்து மற்ற அவன் சிறிது அது கண்டு எடுத்த குன்றுடும் தண்டி என்று உரைப்பவன் எதிர்ந்தான் தண்டியாகிய பாருடன் தனது கைத்தலத்தின் மிண்டுகின்றது ஓர் அடுக்கலை அவன் மிசை வீச கொண்டவார் சிலை வாங்கி ஆயிரம் கணை கோத்து கண்ட துண்டமது ஆக்கினன் அதனை ஓர் கணத்தில் வெப்பு நுண்டுகளாதலும் விண்ணுரணிமேர்ந்து கற்பகம் புரை மராமரம் ஒன்றினைக் களைந்து வற்புறம் கரம் தனி நடுத்து அவணர் கோன்மணி தேர் முற்புகுந்திடும் பரிகளை புடைத்தனன் மொயம்பினிப்புடைத்திடுதலும் கவனமா முழுதும் அம்புவித்தலை மறிந்தன அதற்கு முன்னவுணன் பைம்பொன் முத்தலை பல பதினாயிரம் பகழி செம்புணற்குள தண்டிதன் நெற்றியுச்செரித்தான் செரித்த காலையின் மெலிந்தனன் தண்டியச் செய்கை குறித்து நோக்கியே பினாகியாம் பூதனோர்குன்றம் பறித்து வீசுவான்றலும் ஆயிரம் பகடி நிறத்தின் மூழ்குமாறு எய்தனும் நின்ற குன்று கொண்ட கைப்பினாகியும் தொல்வலி குறைந்து நின்ற காலையிலேனைய பூதரும் நேர்ந்து சென்று வீற்று வீற்று அமரினைச் சில ஏற்றி ஒன்று தீங்கதிற்பகைஞனு காற்றலர் உடைந்தார் தலைவர்கள் தொலைதலும் இதனைக் கண்டு வம்சினம் திருகியே எதிர்ந்தனர் கபாலி அண்டலோச்சனன் நிரஞ்சனன் உருத்திரன் அகண்டன் தண்டகன் முதல் இலக்கம் ஆகிய தலைவர் மிடல் படைத்திடும் இலக்கமாம்பீரரும் விரவித்தடமணிப் பெரும் தேரோடும் அவுணன் முன் சார்ந்து சுடருடைக் கடகங் கிளர் செங்கையில் துண்ணும் கொடுமரத்தினைக் குனித்தனர் நானொலி கொண்டார் கவடுப்பட்டிடும் ஏர் இரு மறுப்பு உடைக்ககுபக் குவடுபட்டதை உரைப்பது என் ஒரு கறி கொம்பால் சுவடுபட்டிடும் மேருவும் சலித்தது துளங்கி செவிடுபட்டன வானமும் வையமும் திசையும் பானு கோபன் மற்றது கண்டு சிறு நகை படைத்து மானவெஞ்சிலையொன்றினைத் தோல் கொடுவணக்கி மே நலந்திகள் அண்டங்கள் யாவையும் வெறுவ தேனின் வீழ்ச்சியை மலைந்திடும் குணத்தொலி செய்தான் உலத்தின் மேற்படும் மொயம்புடை இலக்கரும் ஒருங்கே வலத்தில் வெஞ்சிலை இடத்தினில் வடிக்கணை தொடுத்து நிலத்தில் வந்து கார் நிடும் புனல் சிதறிய நெறிப்போர் குலத்தியன் முறை பேரன் மேல் தலைத்தலை பொழிந்தார் தொடலை அம்புயத் திலக்கமாம் பொருணருந்தொடுத்து விடுசரத்தொகை அவுணன் மேல் வீற்று வீற்றியேகள் நெடிய தென் திரைப்பேரியாரெண்ணில நிரந்து புடவி கொண்டதோரக்கர் மேல் போவன போலும் இலக்கர் விட்டிடுசரமெலாம் அவுணர்கள் எவரும் கலக்கமுற்றிட வருதலும் சூர்மகன் கண்டே கொலை கொடுஞ்சிலை வளைத்ததில் ஆயிர கோடி விலக்கரும் கணை தொடுத்தவை அருத்தனன் விரைவில் அறுத்து மற்றும் ஓர் ஆயிரக்கோடி அம்புதன்னை செருத்து விட்டிட அருமுகன் பரிசனார் தெரிந்து விரர் கடும் கணை அங்கு அதற்கு ஏழ்மையால் விடுத்து மறித்து மீண்டு இடுவிட்டனர் அவுணர்கோன் வாழி அறந்திரம்பிய சூர்மகன் வாளிகள் அனைத்தும் முறிந்து மற்றவன் தன்மிசை உற்றன முழங்கி செறிந்த மாமுகில் உயிர்த்திடும் சீகரம் செல்லா தெரிந்து கால் பொறவன் துழிமீண்டு போம் இயல்போல் செங்கதிப்பகை சீரியே சேரிலா வைரத்துங்க வெங்கனை அபரிதமிசைமிசை துறந்து வெங்கண் வீரர்கள் செலுத்திய சரமெலாம் விலக்கி அங்கே இருக்கொண்ட கார்முகம் இலக்கமும் மறுத்தான் பிடித்த கார்முகம் அற்றுழிமானவர் பெயர்துன் தடத்த தேரிடை இருந்திடும் சேமமான் தனுக்கள் எடுத்து வாங்கியே சரண் துறந்திரவியம் பகைஞன் தொடுத்து மேல் விடும் கனைகளை இடையிட துணித்தார் சூரன் மாமகன் தொடுசரம் துணித்த பின் தூண்டும் தேரிலாயிரம் பரிய நூறாயிரம் தெழித்துக் காருலா வருவதாக இல்லாயிரம் கடவி ஊரும் வன்மை சேர் வலவன் மேலாயிரம் உய்தார் பசையில் வீரர்கள் இவ்வகை விடுத்தலும் மனத்தில் பசையில் சூர்மகன் இரதமும் பரிகளும் பாகும் அசனி கொண்டது ஓர் துவசமும் அத்தன அதன் விசையில் வேறு ஒரு தேரிடை பாய்ந்த நண்பெகுண்டு வைய மேற்சலும் அவுணர்கோந்தன் சிலை வணக்கிச் செய்ய கூர்கனை நூறு நூறாயிரம் செலுத்தி ஐயன் விட்டவர் தேரொடு சிலைகளை அறுத்து மெய்யிடம் தொரும் அழுத்தினன் எண்ணிலா விசீக்கம் பருதி பகழிகள் மெய்யலாம் பட்டு குருதி சோர்தலும் இலக்கரும் தொல்வழி குறைந்து பெரிது நோயுழந்து ஆற்றலர் ஆகிய பின்னர் பொறுத்திரம் தனி நினைந்தர் உடைந்து பின் போன வற்புறுத்திய இலக்கம் வில்லாளரும் மலைய வில் பிடித்தவன் ஒருவனே யாரையும் வென்றான் முன்பகல் புரி தவப்பயன் இசுதி என மொழிமோ கற்பின் ஆற்றல் என்று உரைத்துமோ கழறுவது ஆன காலையில் வீர கோளரியனாரையும் வானவீரன் மற்றது கண்டு தனது வில் வளைத்து பானுகோபன் முன் எய்தியே பிறை முகப்பகழி சோனை மாறியும் விம்மிதமுற்றிட சொறிந்தான் சொறிந்த காலையில் அது கண்டு சூரன்மா மதலை சிரம் துளக்கியே ஈங்கிவன் ஆற்றலும் திரலும் பெருந்தனிச்சிலை விஞ்சையும் நன்றெனப்பே சிவறிந்த கார்முகம் குனித்தனன் பனித்தனர்வானோர் குனித்த சாபத்தின் நூறு நூறாயிர கோடி நுனித்தவச்சிற நொறிலுடை பகழிகள் தனித்து நேர்ந்தவன் விடுத்திடு சரமெலாம் தடிந்து துனித்திடக்கணையாயிரம் அழுத்தினன் தோழ்மேல் தோளில் ஆயிரம் வெம்கணை அழுத்தலும் தோலா கோளறி திரல் பேரினன் கோமகன் துறந்தவாளியாவையும் விளக்கியே அங்கு அவன் மருமம் சாளரம் படச் சிரித்தனன் ஆயிரம் சரங்கள் சரங்களாயிரம் அகலமேலழுழுத்தலும் தகுவன் இறங்கி நோயுழந்து ஆற்றவும் முனிவு செய்து இவனை கரங்கொள் வில்லினால் வெல்ல அரிதாம் எனக் கருதி விண்டுவின் படைக்கலம் தனையெடுத்துவித்தான் நாரணன் படையாங்கு அவன் உருக்கொடு நடந்து வீர கோளறி விடுத்திடும் சரமெலாம் விழுங்கி பாரும் அண்டமும் நடுக்குற இடிக்குரல் பகுவாய் கார் இருந்திட கடிது சென்றதுவே விண்டு படை அணுகலும் விரலறியதனை கண்டுமால் படை எடுக்க முன்னப்படை கடிதாய் வண்டுலாம் தொடை புகுந்து மண்ணுயிரை உண்டதில்லையால் அவசமாக்கியது அவன் உணர்வை அண்ணல் ஏந்திடும் வேற்படை ஆணையால் அனையான் உண்ணிலா உயிர்கொளவஞ்சி எருவை நீருண்டு கண்ணனார்படை சிறிது தன் வன்மையும் காட்டி துண்ணனப் பின்னர் மீண்டது சூர்மகன் தன் பால் லையில் வீர கோளறி அவன் வீழ்ந்து மாண்டுளான் என மயங்கினன் அங்கது வயமார்த்தாண்டன் என்பவன் கண்டு தன் தனிச்சிலை குனித்து மூண்ட செற்றமுடு அணுகினன் கதிர்பகை முன்னார் ஓங்கல் வாகுடை வீரன் நேர்ந்திடும் முன் ஒன் கையில் தாங்கும் வில்லினை அவுணன் ஓராயிரம் சரத்தால் ஆங்கனம் துணித்து ஆயிரம் கனை நுதலழுத்த எங்கினார் சுரரனையன் வேறு ஒரு சிலை எடுத்தான் எடுத்த கார்முகம் வாங்கும் முன் இரவியம் பகைஞன் தொடுத்து நூறு கோல் அதனையும் ஓர் இரு துணியா படுத்து ஓர் ஆயிரம் பகழியால் தேரொடும் பதியை முடித்துவழிவோர் ஏழு நூறு உய்தனன் மொயம்பில் தேரழிந்திடச் சிலையதும் அழிந்திட திரல் சேர் பேரழிந்திட தனிமையாய் நின்றவன் பிரியா ஊரழிந்திட வரியனாம் பருதி போலுற்றான் காரழிந்திட ஆர்த்தனன் கிளர்ந்து கதத்தான் பராகமாப்புவி அகழ்ந்திடு மருட்பிரட்டை தாற்றல் பெற்றுடைய சூர்மகன் மேல் விராகனின் ஜடை விரக்கதிர்பாய்ந்தனன் வெண் இராகுவின் மிசை தினகரன் வாவினெ பாய்ந்து திண்திறல் வெய்யவன் வெய்யவன் பகைஞன் ஏந்து வார் சிலை பறித்து இரு துணிப்படுத்து ஏறிய வேந்தன் மாமகன் வெகுண்டு தன்மருங்கிடை விசித்த நான்தகமும் உரியி குற்றின மருமத்தின் நடுவண் வீரவையவன் உரமிசைச் செலுத்தியவெம்கண் கூறும் வாழ்படை வாங்கு முன்னாங்கு அவன் குருதி சூரியன் பகை அகலம் வந்து உற்றது தூயோன் தாரை வாழ்வொன்று மாறு போய்க் குற்றியது அகவின் குற்றி வாங்கு முன் வீரமார்த்தாண்டனும் கொதித்து கற்றை வெம் சுழச் கழித்து மணிமார்பத்து வைரவான் கவசம் இற்றெடும்படி குற்றினன் யாவரும் இறங்க கிளைத்திடுந்திரள் வெய்யவன் குற்றலும் கேடு விளைத்த சூர்மகன் தன் உடைச் சுரிகையால் மீட்டும் குளத்தில் மூழ்குறக் குற்றினன் அன்னது ஓர் குற்றில் களைத்து வீழ்ந்தனன் கால்புறமறிந்த கற்பகம் போல் தாழ்ந்த சோரியும் அலக்கனும் பெருகு உரத்தடந்தேர் வீழ்ந்தவன் தனை விழிந்தனன் இவன் என விடுத்து தாழ்ந்தது ஓர் பெரும் தனுவினை எடுத்துடித்தனில் சூழ்ந்த தானையோடு ஏற்றனன் சூரியன் பகைஞன் ஏற்று நேர்வரு சூரன் மாமதலையை எதிர்ந்து போற்றலாற் புகழ் வீரராக்கதன் எனும் பொருணன் காற்றின் வந்தனன் துணைவர்கள் தொலைந்ததும் கண்டான் சீற்றம் உள்ளுர நிமிர்ந்து எழ குனித்தனன் சிலையை சிலை குனித்தொரு பத்து நூறயிர்கனை தெரிந்தே ஒலியுடை கழற் மாமதலை மேலுய்ப்பிலகிய தொகை பகழியால் நம்பிதன் வியன் தேர் தலை துணித்தனன் வாழி நூரத நாள் நூறுவாளியால் சூதன் மாண்டிடுதலும் நொடிப்பில் வேறு ஓர் பாகனை நிரியி வெகுளா ஆறு மாமுகன் அடி ஆயிரம் கணையால் ஆயவேற்றிட திரியின்றி மன்ற நானேதி அவதியில்லதோர் பெரும் சினம் மூண்டியழாவுனன் குவடியிலாம் மணிக்குன்று போல் நின்றனன் குருஹி மணி இழந்திடும் அரவு போல் கதிரிலாவான் போல் பனை இழந்திடும் கற்பகப் பழுமரம் தன்னை போல் துணை மறுப்பிறை இழந்திடும் தன்றி போல் தொல்லை அணி இழந்திடும் மகளிர் போல் அழகு இளனான இற்று ஒழிந்துடும் மகுடம் நீத்தியே வலர் அளித்த கற்றை ஒன்றுடர் மௌலி ஒன்றினை முடி கவித்து வெற்றி வீரராக்கதன் விடுசரமெலாம் விலக்கி மற்ற சிலை துணித்தனன் வாளியாயிரத்தாள் ஆடல் வெம்சிலை அறுத்தலும் பயமுடையறக்கன் நாடிவோர்தனு எடுக்கும் முன் நாகு இளம் கதிரை வீடரும் தலையிட்டு அவன் விசிகமாயிரத்தால் பாடு செய்தனன் அணையவன் தனது தேர்ப்பரியை மாந்து மாத்தொகைப்படுதலும் வீரன் ஓர்மணி தேர் பாய்ந்த காலையில் இரவி மாற்றலன் அவன் பாணி ஏந்து வில்லினை ஆயிரம் பகழியால் வேந்தன் மாமகன் தன்மிசை அயில் ஒன்றுமிடுத்தான் விடுத்த வேலினை நூறு கோல் தொடுத்து அவன் வீட்ட திடத்தின் மேல்படு வீரராக்கதன் அது தெரிந்து தடத்த தேரினும் இழுந்து அரை கூவியே தனி போய் எடுத்து எரிந்தனன் பானு கோபம் தனீரதம் எரியும் எல்லையில் தகுவர்த்தம் குறிசில் விண்ணெழுந்து வெறி கொள் அண்ணல் முன் கொடுத்ததுவோர் வேலை செருணன் ஆவியை ஒண்கையென விடுத்தலும் சென்று விரல் அரக்கன் மேல் பட்டது அங்கு அணையனும் முருகனான அவன் இரவியம் பகை திகிரியின் மறிந்துளான் எழுந்து பொறுதல் வன்மையின்றி ஆகியே இடைந்து பின் போனான் போன காலையில் வேறு ஒரு தேரியடை புகுந்து பானு மாற்றலன் வணக்கி கார்முகம் பற்றி ஊனும் ஆவியும் கவர்ந்திடும் சரமழை ஓச்சி ஏனை வீரர்கள் தம்மையும் வெல்லுமாறிய வீரவந்தகன் வீரமாமே வீரதீரன் வீரமாமகேந்திரன் திரல் புரந்தரனாம் நேர் இலார் இவர் ஐவரும் சிலை கொடு நேர்ந்து சூரியன் பகைவன்மிசை கனைமழை சொறிந்தார் சொறிந்து வேறு வேறு அளவையில்லாத போர்த்தொழிலை புரிந்து பின் உறச் மகன் சரங்கள் மெய்ப்புதைய வருந்தினின்றனர் இருவர்கள் மறிந்தனர் ஒருவர் இருந்து தேர்ச்சிலை அழிந்து நொந்து ஏகினர் இருவர் சாற்றும் இத்திரம் வீரர்கள் யாரையும் தனிமைந்தன் வீற்று வீற்று அமராடியே வென்றிக் கொண்டிடும் வேலை ஆற்றல் இன்றி முன்பின்றி அவுணர் தானைகள் முற்றும் நாள் திசைக்கணும் வந்து வந்து அவனை நண்ணியன்றே பின்று சேனைகள் யாவையும் தன் நயல் வாகை மொயம்புடை மேலையோன் மாலையன் தன ஏக நாயகன் திருமகன் தாளினை இனி துன்னி ஓகையால் நனிவழுத்தியே போர்த்தொழில் உளம் கொண்டு சேகு நெஞ்சுடைப்பானு கோபன் முனஞ்சலுற்றான் அறியும் நான் முகத்து ஒருவனும் குனித்திட அறத்தேவும் சுருதி மாமரை தொகுதியும் குனித்திடச் சுரர்கோவும் இரவியண்ணலும் மதியமும் குனித்திட இகல் ஆடல் திருவும் மோடியும் குனித்திடக் குனித்தனன் சிலைதன்னை சையெடுத்தும்ூதையும் வடவையும் வெறு கொண்டு வசையெடுத்திட அளக்கரும் தம்மொழி வரிதாக திசையெடுத்திடும் அண்டமும் புவனமும் சிதைந்தே மாறு இசையெடுத்த சிலையின் நான் இசை தன்னை நான் ஒலி கொடு வெம்சமர் புரிய மேல் நடப்பானை காணல் உற்றனன் தினகரன் சினவிய கதக்கண்ணான் ஏன் உடைப் பெரும் கார்முகம் ஒன்று வேறி எடுத்தான் சே நிலத்தவர் பனித்திடக் குனித்தொலி செய்தான் முன்பு தின்திறல் வாகுவின் வாகுவின் முழக்கத்தை அன்பின் நாடிய அமரர்களளவை தீர்மகிழ்வு எய்தி பின்பு சூர்மகன் சிலை ஒலி கேட்டலும் பேதுவுற்றே இன்ப துன்பங்கள் ஒரு வழிக் கண்டனம் இவன் என்றார் புகழ்ச்சி மேலவன் குணத்து ஒலி செவிக்கொடு இகழ்ச்சி மிக்கவன் குணத்திசை கேட்டலும் இறங்குற்றார் திகழ்ச்சியார் அமுது உண்டவர் நஞ்சம் முன் செயல் போன்றார் மகிழ்ச்சி ஈற்றினில் துன்பு வந்தடைவதோர் வழக்கன்றோ மாயன் முகன் மகபதி முதலியவானோர்கள் காயம் யாவினும் நிரந்தனர் அமர்த் காண்பாராய் ஆயபோழ்தினில் சூரப்பன் அசுரேசன் தூயவந்தனை நோக்கியே இணையென சொல்கின்றான் கோதை வேலினால் தாரகந்தனையடுகுஹனல்லை ஆதிஏனமாய்ப்புவியனை கிளைத்திடும் அரியல்லை வேதனான் முகத்தவனல்லை விண்ணுளோர் வேந்து அல்லை தூதனாகிய நீ கொல் என் எதிர்பொறும் தொழில்வல்லாய் இழைத்த மாயையால் முன்பகல் போந்தனை எம் கோன்முன் பழித்திரம் சில கூறி இளவலை படுத்திட்டாய் அழுத்தி மாநகர் யான் அஃது உணர்ந்திலன் அதனாலே பிழைத்தி அன்றியனின் உய்ந்து இவன் வந்திடப் பெறுவாயோ பொருதுவென்றி கொண்டு உனதுயிர் நடுவநூற் புகுவிப்பன் சரதம் எங்கிது பிறந்திடும் அளவையில் தழல் காலும் பருதியைச் சிறை பிணித்தவன் ஒற்றனை படுத்தான் என்று ஒருதனிப்பழிக் கொள்வதல்லால் புகழ் உருவேனோ முனை முடித்தனின் துணைவரை வென்றனன் முரண் தனை அடர்த்தனன் சிந்தினன் அனிகமும் தனி நேர்ந்த உனை முடிக்குவன் உனை விடுத்தோனையும் உலைவித்து சினம் முடிக்குவன் மகபதி தன்னையும் சிறை செய்வேன் என்ற காலையில் வீரவாகுயம்புவான் எவரேனும் சென்று போர் புரிவார் தமை வெல்வதே திரலாகும் பின்றுவார் தமை அடுவதே வசையல்லால் பிரிதுண்டோ வென்று எய்துவார் உரைப்பரோ போர் புரி விரைந்து என்றான் என் உம்மா இரவியம் பகைஞன் ஈரைந்து பொன் கணை எடுத்து வார் சிலை இடைப்பூட்டி மின்னுவாமென விடுத்தலும் வீரனும் விரைவில் அன்னை ஈரைந்து வாளி தொட்டு அவற்றினை அறுத்தான் ஆறு நாலு வெம்பகுழியும் அறுத்த பின்னறிஞன் நூறு வாளிகள் விடுத்தலும் வந்தது நோக்கி வீரும் அத்தொகைச் சரங்கள் விட்டு அவை இடை வீட்டி ஈரீலான் மகன் மீதில் ஆயிரம் கணையெய்தான் ஆயிரம் கணை தூண்டி மற்று அவற்றினை அறுத்து தூயவன் பதினாயிரம் சுடுசரம் துறப்ப தீயன்னத் தொகைவாளியால் அங்கு அவை சிந்தி ஏ எனக் கொடும் பகழி நூறாயிரம் எய்தான் உய்தவாளி நூறாயிரம் தன்னையும் உறவோன் அத்தொகைப்படு பல்லவன் தூண்டி ஏ அறுத்து பத்து நூற்றின் மேல் ஆயிரம் பெற்றிடும் பகழி மெய்த்தழக் கதிர் இரவியம் பகைஞன் மேல் விடுத்த விடுத்த வாழியை பத்து நூறு ஆயிரம் பிசிகம் தொடுத்து மாற்றியே சூரப்பன்மா அருள் தோன்றல் எடுத்து நூறு நூறு ஆயிரம் பூங்கவம் ஏவ நொடிப்பில் வீட்டினன் அனையன்திலே முகம் நூக்கி வஞ்சனேவினை மாற்றியே எம்பிரான் மதலை செஞ்சவாளி நூறு கோடிகள் செலுத்த கஞ்சமாமகள் உயிர்த்திடு திருமகன் கணிப்பில் புஞ்சவார்க்கணை இறுதினால் முகிலெனப் பார் மறைந்தன திசையெல்லாம் மறைந்தன படர்மும் நீர் மறைந்தன குலகிரி மறைந்தன நிலவும் கார் மறைந்தன ககனமும் மறைந்தன கதிரோன் தேர் மறைந்தன இருவர்த்தம் கணை மழை செரிய பாரிவட்டமும் மாதிர வட்டமும் வாரிவட்டமும் நேமியின் வட்டமும் மலிவான் மூரி அண்டத்தின் வட்டமும் முடுகி சாரி வட்டமாய்த்திரிவன தடம் தேர் மா முறை சொலான் மறைவர் ஈறு செய்தவை அகற்றுழித்தோன்றுவரிமைப்பில் வேறு வேறதாயித்திரம் நிகழ்த்திடும் வீரர் சூறை அமராடினர் உலகலாம் சுற்றே இரவிவானவன் தனது திண்டேரின் ஈர்க்கும் புறவி மீதினும் உடுபதிமானத்தும் புறம் சூழ் கரிகள் மீதினும் கண்ணும் பொருவில் ஆளியர் விடுகனை சிதரியே போமால் செம்கண் வீரர்கள் இருவரும் பொறுவது இத்திசை என்று அங்கு நாடாரிதவர் விடும் பகழிகள் அனந்தம் மங்குல்வானெலாம் நிரந்தனமிசைனும் வரும்மாள் இங்கு நிற்காரிது எமக்கென ஓடினர் இமையோ புடவி கீழ்வனாண்டங்கள் துளைப்பன புறத்தில் கடல் ஓர் ஏழையும் பருகுவ புவனங்கள் கடப்ப அடலின் மேதக்க யாவரும் தடுத்திடற்கு அறிய வடவை துணிப்பன அவர் விடும் வாளி இகல் கடந்திடு தின் திரல்வாகவும் இரவி பகையும் மாற்றிய பெரும் சமர்வலியை யார் பகர்வார் மிகுதி கொண்ட பல்கலை மழை உலப்பூரா விடுப்ப திகிரியம்படை போன்ற நாணயர் கைச்சிலைகள் வெய்யவன் தலையிடும் வெய்யவன் விரலார் சுயமொயம்பினான் விடுசரமாரியைத் தொலைத்து கையிருந்திடு கார்முகம் ஒன்றையும் கடிதின் ஐ இரண்டு நூறு கணையால் அறுத்து ஆர்த்தான் ஆர்த்த காலையில் வீரவாகுப் பெயர் அறிஞன் பேர்த்தும் போர் தனு வாங்கியே பெரும் சினம் பிடித்து சூர்த்த வெண்கணையாயிரம் விரைவினில் தூண்டி மூர்த்தம் ஒன்றினில் அவுணன் ஏந்திய சிலை முறித்தான் முறித்த காலையில் அவணர்கோன் ஆற்றமும் முனிந்து கரத்தின் மற்றொரு சிலை குனித்து ஆயிரம் கனைகள் உரத்தின் நம்பியும் அணங்கு உறவிடுத்தலும் ஓர் ஏழ் சரத்தினால் அவன் தனிப்பெரு மௌலியைச் சாய்த்தான் வாய்த்த பன்மணி மௌலி சாய்த்த காலையின் வேறு ஒரு கதிர்முடிதன்னை ஏத்தல் சான்றிடு சூர்மகன் புனையும் மாறெடுத்தான் பூத்தசெம் கதிரவனை முன்பிடித்தவா போல எடுத்த பொன்முடி சென்னியில் கவித்தனன் இதன் முன் வடித்த வெம்கனை ஆயிரம் தூண்டி மற்ற அவன் மேல் அடுத்த சாலிகை சிந்தினன் சிந்திய நடித்து நல்லறம் பாடின பருதியும் நகைத்தான் நிறுதற்போற்றிடும் சூர்மகன் ஆயிரனிடும் கோல் சுருதிநாயகன் இளவல் தன் இடை துறப்ப குருதி நீருண்டு குழுவடும் தோன்றுவ குணபால் பரிதிவானவன் இளம் கதிர்விருந்து எழும் பரிசின் நெற்றி மீது கோலாயிரம் படுதலும் நிறையில் சற்றும் நீங்கிலன் தன்வழி சுருங்கிலன் தக்கோன் பற்றி அம் கையால் பறித்து அவை வீசினன் பகைஞ்சன் கொற்ற வெய்ய கோல் வெளிவின்றி நின்றுடும் கொல்லோ சகத்தை நல்கிய அருமுகிழவலத்தகுவன் முகத்தின் ஆயிரம் அகலத்தின் ஆயிரம் மொயம்பின் அகத்தின் ஆயிரம் கரங்களின் ஆயிரமாக மிகைத்த வெங்கனைத் தெரிந்தொரு தொடையினில் விடுத்த விட்டவாளிகள் சூர்மகன் அவயவம் பிறவி பத்து மூழ்களும் அவசமாய்த் தளர்ந்தனன் பாணி நெட்டிரும் சிலை ஊற்றமாய் வரியனாய் நின்றான் மேல் எழுந்தது சோரீ வந்து வந்து எழு குருதிநீர் முழுதுடன் குந்திதன் இடை சீற்றமும் மூண்டு எழப்பொலிவான் செம் தழல் பிழம்பால் உயர்குன்று என திகழ்ந்தான் அந்திமேல் திசை எழிலியின் வண்ணமும் ஆ ஆனபொழுதினில் அவுணமா அத்தலைவர்கள் யாரும் பானு மாற்றலன் பொறுவலியின்மையைப் பாரா சேனையினாற் பெரும் பறவையினோடு முன் சென்று மானவேல் படை வீரவாகுவின் புடை வளைத்தார் சிலை பிரங்கிய சூலம் விட்டேறு தண்டெழுவம் உலை பிறங்கிய கணிச்சினேமிப்படை ஓங்கும் சிலை பிரங்கிய பகழிகள் வீரன் மேல் செலுத்தி மலை பிரங்கிய இரவி சூழ்த்தி மிரன மறைத்தார் தொடைக்கலன் நிலவு மார்பில் தொல்ல சுரேசர் கொண்ட படைக்கலமான எல்லாம் விடுத்தலும் தனது பாணி இடைக்கலந்து இருந்தவா்வில் குனித்தனன் இடுக்கண் பட்டோர் அடைக்கலம் புகுதும் வெள்ளி அறுவரை அளித்த ஆயிரம் கோடி கோடி அடுசரம் தொடையொன்றாக மாயிரும் புயத்து வள்ளல் வல்லையின் வலிது தூண்டி தீய வருடன்று விட்ட படையலாம் சிந்தலுற்றான் பாயிருள் படலம் கீறும் செங்கதிற்பருதியே போல் அவுனர்கள் யாரும் உய்தி சிந்தி குவ ஒரு விஷயத்தோளான் கொடும் சரம் அனந்த கோடி தவறி இலவாக தகுவர்த்தம் தானே முற்றும் உவரி உன்வடவை போலையில் தோலினையருக்கும் வாழை துணித்துடும் சோதிவில்லின் காலினையருக்கும் வெய்ய கணிச்சியை அறுக்கும் வீசும் கோலினையருக்கும் நேமி கொடும் படை அறுக்கும் காமர் வேலினை அறுக்கும் அம்மா விடலை தன் வீரவாழி உரம் துணிக்கும் கவசமிடும் உரம் துணிக்கும் புயம் துணிக்கும் மன்னலார்த்தம் கரம் துணிக்கும் அடல் புரிமோகரம் துணிக்கும் கழல் துணிக்கும் கணிச்சி கைத்தோ மரம் துணிக்கும் குனித்த கொடுமரம் துணிக்கும் வாய் துணிக்கும் மவுலி தாங்கும் சிரம் துணிக்கும் எரிந்திடும் துணிக்கும் உறவோன் தன் செம் கைவாளி கதம் அக்கும் பதம் அறுக்கும் தூங்குபுழை கையறுக்கும் கபோலத்து ஊறும் மதம் அறுக்கும் நுதலருக்கும் வாயருக்கும் செவியருக்கும் வைரக் கோட்டின் விதமறுக்கும் வாலருக்கும் வெய்யருக்கும் தலையருக்கும் வேழம் செல்லும் பதமறுக்கும் முரணருக்கும் அரணருக்கும் வீரன் விடுபகழி மாறி ஆரருக்கும் சகடு அறுக்கும் அச்சு அறுக்கும் தேரின் பாறறுக்கும் கூம்பு அறுக்கும் பாக அறுக்கும் அம் கண்புறும் பதகராவி வேரருக்கும் அடியறுக்கும் விரிதரு கொய்யுளையறுக்கும் விளங்கும் செம்பன் தாரருக்கும் புறவிகளின் தலையறுக்கும் நிலையருக்கும் சரங்கள் மன்னோ காணோடும் வரையோடும் கரையோடும் திரையோடும் கழியின்னோடும் மீனோடும் கடலோடும் விசையோடும் திசைவோடும் மேகம்போடும் வானோடும் நிலனோடும் இரு கதிரின் மருங்குவோடும் வாழத்தோடும் தேனோடும் பூம்தாரான் சிலையோடும் நெடும் பகழி சிந்தும் சென்னி பாயிரும் புனல் போல் ஓடிப்படி எனப் பறந்து நீடி தேயுவிந்திரல் மேல் கொண்டு சேனென முடிவு இன்று ஆகி வாயுவின் விரைந்து சென்று வள்ளல் கை வாழி ஒவ்வொன்று ஆயிரக்கோடி சென்னி அறுக்கினும் வெறுக்கேலாவே வரம் தனில் தலமை சான்ற ஒரு சிலமான வீரர் கொண்டு சீர்கழு கொடுபோயன்னார் பொந்தொடி மடந்தை மார்தம் கரம் தனில் உகுத்து செல்லும் கந்தனுக்கு இளவல் வாழி புரண்டனவயவர் ஆக்கை பொழிந்தன குருதித்தாரை உருண்டன மாந்தேராழி உலவின பலவும் கூலி திரண்டன குணங்கர் ஈட்டம் செறிந்தன சேனம்பிள்ளை இருண்டன திசைகள் முற்றும் இருந்தன ஒழிந்த தானே பட்டன பரவிப்பந்தி படிந்தன முடிந்த வேழம் கெட்ட நவுணர் யாரும் கிடந்தன ஒடிந்த திண்டேர் அட்டனன் ஒருவன் நின்றான் அகல் இரு விசும்பை வல்லே தொட்டன பிணத்தின் பொம்மல் சோரியாறு ஒழுகிற்றே மாந்தி பாய்ந்து சென்று தந்தாள்னர் நடுவன் தூதர் ஒழிந்தன கழிந்த பூசல் சிந்தி தானே செய்தியும் பருதி கூற்றன் நொந்தனன் தமியன் நின்ற தன்மையும் நோக்கி நோக்கி நம் தமது அண்ணல் தன்பால் நன்னுதும் என்ன மீண்டு வந்தனமுந்து சாய்ந்த வயப்பெறும் பூதவெள்ளம் இருந்திடு பூதவீரர் யாவரும் மீண்டார் நின்று வருந்திய தலைவர் தொல்லை வன்மிடல் பெற்றாரம் கண் உழந்து வீழ்ந்தார் ஆவியுடு எழுந்தார் இன்னோர் பொறும் தனி வீரவாகு புடை உறவளைந்து புக்கார் அங்கு அதுபொழுது தன்னின் அயர் உயிர்த்து உணர்வு தோன்ற செம் கதிரோனை சீரும் சேபகன் சுற்று நோக்கி சங்கையின் நிமிர்ந்த கொள்கை தன் பெறும் சேனை காணான் கங்கமும் கழுகும் ஆர்க்கும் களேபரச் சூழல் கண்டான் நேர் ஒரு தனிவில்லாளி நின்றது நோக்கி நம்பால் சார் உறுமணிகமெல்லாம் தடிந்தனன் இவன் என்று உண்ணி ஆரிடையடங்கிற்று அம்மா ஆண்மைக்கும் அவதி உண்டோ வீரன் மற்றும் இவனே அல்லால் வேறு இலை போலும் என்றான் இனையெனவு எதிர்புதீரர் அனைவரும் விழுந்தோர் அன்று அடல் வலி படைத்தோர் இல்லை சிலை ஒருவன் நின்றான் கொற்றம் உற்றிடுவனம்மா தினகரன் பகைஞன் ஆற்றல் சீருது சீருது என்றான் கண்ணல் ஒன்று அளவை தன்னில் கந்தவேல் ஒற்றன் யாக்கை சின்ன பின்னங்களாகச் செய்குவன் செய்திடேனேன் பின் உயிர் வாழ்க்கை வேண்டேன் யான் பிறந்தேனும் மல்லேன் என்பொரு சிலையும் யானும் எரியடை புகுவன் என்றான் வெற்றிவேல் ஹரோ ஹரோஹரா வஞ்சினம் இனைய கூறி மாதிரக் கிழவன் மைந்தன் நெஞ்சினில் வெகுளி தீயும் மானமும் நீடி ஓங்க எஞ்சலில் ஈசன் முன்னம் ஏகிய கொடுநஞ்சி என்ன செம் சிலை வீரன் முன்னம் தேருடும் சென்று சேர்ந்தான் கைத்தலத்திருந்த தொல்லைக்கார் முகம் வளைய வாங்கி முத்தலை பகழியாங்கோர் ஆயிரம் விடுப்ப முயம்பன் அத்திரத்தி என்ற வாளி சிலையில் பூட்டி உய்தனன் அறுத்து பின்னும் ஓராயிரஞ்சரங்கள் விட்டான் மற்றது தெரிந்து தீயோன் ஆயிரம் பிசிகம் தூண்டி மற்றவை விலக்கிற் பின்னும் வாழியோர் அயுதந்தொட்டு கொற்றவன் தேரும் பாகும் குரகதக் குழுவும் மாய்ச்செட்டனன் அதனை நோக்கிச் சேனுளார் அலக்கண்முற்றார் வில்லொடும் வீரவாகு வேறொரு தேர்மேல் பாய்ந்து வல்லிதின் நூற்று நூறு வாளிகள் துறந்து வெய்யோன் சில்லியன் தேரும் மாவும் பலவனம் இருந்துண்ட விண்ணவர் பண்ணையாற்பங்கழல்மிழற்ற வேறோர் பொன்னவான் தேரின் மீப்போய் ஆங்கொரு சாபம் பற்றி அவுணந்தன் செவியின் காரும் வாங்கிரன் ஏழு நூறு வச்சிறப்பகி பூட்டி ஓங்கலம் புயத்து வீரன் உரத்திடைப் புகவைத்து ஆர்த்த ஆகத்திற்பகழிபாய அருமுகன் தூதன் முன்னன் சோகத்தை உணர்கிலாதோன் துயரத்தின் சுவையும் கண்டு மா ஆகத்தில் இரவிதன்னைவன் சிறை பிணித்தோன் சென்னி காகத்துக்கிடுவன் என்னா வெகுண்டனன் காலன் போல்வான் கருத்திடுவீரன் ஈர் ஏழு கங்க பத்திரங்களேவி அருத்தணன் சிலையை பின்னும் ஆயிரம் பகழி தூண்டி நொறில் பரி இரதம் தன்னை நூறிரன் நூறு கோலான் மறுத்து எதிர்பொருத தீயோன் மருமத்தை வாயில் செய்தான் வருந்தில அதற்கு மைந்தன் இரதம் ஒன்றின் விரைந்துடன் புகழும் வீரன் விசிகமாயிரத்தை தூண்டி புறந்திறந்திட்டவாற்றாலோச்சியே புரத்தில் தூங்கும் அறந்திகிழ்பகழித் தூணி துணிபட அறுத்தானன்றே தூவுறு பகழி தூர்க்கும் தூணியிற்றிடலும் நேமிக்காவலன் தனையனம்மா கார்முகம் இஞ்சை தன்னால் தேவலன் வென்றி கோடல் அரிதியனா வினயமுன்னி தேவர்த்தே புதவு மோக படையினை செம்கை கொண்டான் சிந்தனை கவரும் மோக தீப்படை அவுணன் செம்கை வந்திட அனைய போழ்தின் மனத்தினால் வழிபாடாற்றி விம்திரலிகத்தோடு மேபலன் தன்னை எய்தி புந்தியை அழித்து வீட்டி வருக என புகன்று விட்டான் விட்டிடும் மோகம் என்னும் வியன் படை வெகுளி வீங்கி தட்டு உடை நெடும் தேர்வையோன் தன் பெறும் சுடர்கள் மாற்றி நெட்டீருட்படலை வீசி நிறந்த பல்லுயிரும் மஞ்சி உள்தெளிவு அகன்று மாழ்க ஒல்லென பெயர்ந்தது என்றே பெயர்ந்திடும் மோக நாமப் பெரும்படை ஊக்க நோக்கி புயர்ந்தனர் வெறுவியாற்ற துளங்கினர் துணுக்கு என்றுள்ளம் அயர்ந்தனர் பூதர் யாரும் அவ்வவர் தலைவரானோர் சயந்தனை இழந்து நின்று சாம்பினர் தேகின்றார் மோகப்படை சேரலும் முன் எதிர்மாறு ஏகப்படை ஒன்றையும் மேவுகிறார் சேகப்படைய தொடை சிந்தினரால் மாகப்படை மொயம்பு உடைவள்ளல் வினோர் அந்த திரல் வெம்படை ஆற்றலுடன் வந்து உற்றுழி மேலவன் மற்ற இதுதான் எந்தப் படையால் அழிவு எய்தும் வேறு ஒரு செய்கை இல்லான் ஒன்றோனிவை உன்னுதலும் அன்றாலம்பரும் திறனாம் எனவே சென்றார் உணர்வும் சிதைவித்தது போர் வென்றார் புகழ்மோகவியன்படையே இலக்கத்துடன் எண்மரும் ஏனையரும் அலக்கத்துடன் விழுந்தனர் மாற்றலர் ஊர் கலக்கு உற்றிடு காளை கருத்தழியா நிலக்கண் படுகந்து என நின்றனனால் நிற்கும் பொழுதத்தினின் நீடு அகல்வான் அர்க்கும் பரிதிப்பகை அங்கு அது கண்டு எற்கின்ற எதிராயினர் யாவர் உளார் நற்கு உன்னினன் என்று நகைத்தனே புகழ்வுற்றிடு மேலவர் புந்தியின் மாறு இகழ்வுற்றிடு பெற்று தெரிந்தவுணன் மகிழ்வுற்று நகைத்து வயம்புனையான உற்றிடு சீருடு நின்றனே மல்வன்மை கொள் மொயம்பனுமற்றவரும் தொல்வன்மையிலாது உடல் சோர்ந்தனரால் வில்வன்மையினால் இவர் வீடுறவே கொல்வன் கடிதென்று குறித்தனே வருகின்றவில் வாங்கினன் வாழ்வுணர்வு திரிகின்றவன் மேல் சிலை வீரர்கள் மேல் விரிகின்ற கணப்படை மேல் விசிகம் சொரிகின்றன யாக்கை துளைத்தனே ஆங்கு ஆகிய வேளையில் ஆறு முகன் பாங்காம் விரலோன் ஒடுப்பாரிடர்கள் நீங்கா மருள்மால் கொடு நேர் அலனால் தீங்குன தன்மை தெரிந்தனனே தெரிந்தான் முகமாறுடு சேர்ந்து உயிர் இருந்தார் அருள் செய்திடும் என் பெருமான் விரைந்தாங்கோர் அமோகவியன் படையை புரிந்தான் அதனோடு புகண்டிடுவான் நன்றே தெளிவு உத்தியமர் நண்ணும் நின்று ஏதிலன் விட்ட நெடும் படைப்பால் சென்றே அதன் வண்ணை சிதைத்து இவன் நீ வென்றே வருகையென்று விடுத்தனே ஏன் கொண்ட சிவன் மகன் ஏபு படையை சேண்கொண்டு படர்ந்த இருள் சிந்தையராய் தூண்கொண்டிடும் தோழவர் துண்ணியது ஓர் மான் கொண்ட செருக்களம் வந்தது வே மிடல் கொண்டு அவமோகவியன் படை சென்று இடுகின்ற உழிவை அவன் ஏவுபடை அடல் கொண்டிடும் வீராகத்தில் இருள் உடையும் படிவல்லையின் ஓடியதால் அசை கொண்டு உடுத்தையலாம் விசை கொண்டு அவினன் வரவேகிய போல் திசை கொண்டிடு நம்மவர் சேனை ஒறி விசை கொண்ட உணன் படை மீண்டதுவே மோகத்தனி வெம்படை மொயம்பு இலதாய் ஏகத்திரல் வாகுவும் ஏனையரும் ஆகத்தின் இன்மையல் அகன்று அமலன் வாகைப்படை கண்டு மகிழ்ந்தனரே அழல் உற்றது போல அகல் மணியின் நிழல் உற்றிடு தேர்மிசை நின்றவனும் எழலுற்றிடு வீரர்கள் யாவர்களும் தொழலுற்றனர் நின்று துதித்தனரே செயர்கொண்ட கருத்தொடு செற்றலர்த்தம் உயிர் கொண்டிடுவோன் படை ஊற்றமெலாம் அயிர்கொண்டிட அட்டதன்னாற்றல் தெரி மயிர்கொண்ட பொடிப்பொடு வாழ்த்தினரா தீயோன் படை செய்த செயற்கை இல்லையாம் மாயோ மருளன் கையகத் தடையா வாயோடுரை வீர மறுத்தனராய் ஏயோவென வெழ்கினர் யாவருமே அண்டாதவனால் எம்மகத்தில் இருள் உண்டாகிய தன்மை உணர்ந்தறிவன் விண்டான் உரையைப் படைவிட்டனன் என் தாவும் எண்ணினரால், எண்ணினராள் முன்னாங்கு எனும் மொய்புள மூர்த்திதனை உன்னா அருள் நீர்மை உளத்தடையா அண்ணா தொழுதே திணறத் துணையின் மின்னாமெனப்படை மீண்டதுவே மீண்டு உற்று அவ மோகவியன் படை போய் தூண்டுவுற்ற குகன் புடை துண்ணியது ஆள் ஆண்டு உற்றிடும் வீரர்கள் அண்டலன் மேல் மூண்டு உற்றிடு பூசல் முயன்றனரே ஆங்குற்றிடு காலையடுந்திரலின் பாங்குற்றிடு மொயம்பு படைத்துடையோ நீங்கற்கருமானமும் நீழ்சினமும் ஓங்குற்றழ விண்ணதையுண்ணினே அந்நேரலன் ஈண்டொரடற்படையான் முன்னே மயல் செய்த முரண் இன்னே அடுவேன் என எண்ண முறாக் அரன் மாப்படை கொண்டனே அங்கு அத்துணை கண்டனன் அப்பசுரன் எங்கட்கு இறைவன் படையேகியதும் வெம்கண் படுதன் படை மீண்டதும் செம்கண் திறல் அண்ணல் செயற்கையுமே இம் எனச் சூர் மகன் இவற்றை நோக்குரா விம்மிதம் எய்தினன் வீர மொயம்புடை செம்மலை எதிர்ந்திலன் செருக்கு நீத்தனன் கைமிகு துயரினன் கருதல் மேன இவ்விடை ஒன்னலர் எண்ணம் யாவையும் வனன் மாநில வரைப்பின் வீட்டினன் உய்வகைப் பெற்று உடன் உணர்ந்து தோன்றினார் செய்வது என் ஐயகோ கடவுள் செய்கையே எடுத்தனன் மாற்றல நிறைவன் வா அப்படைத் தொடுத்திடுவான் எனில் துண்ணி என் உயிர் படுத்திடும் யான் அது பறித்து வந்திலன் விடுத்துவுடன் அப்படை விளக்கும் வண்ணமே வென்றிடல் அரிது இனி வீரவாகுவைச் சென்றனன் முதுநகர் தெய்வதப்படை மன்றவும் தந்திவன் வன்மை மாற்றுவன் என்றிடல் பழுதியனெஞ்சில் உண்ணினான் அயன் மகன் மதலை செய்யருவமாகியே வியன் தனது தேர்வெடுத்து விண் எழி பயனரு முகிலனப்படர்ந்து வல்லையின் நயன் கடிமதில் நகருள் போயினான் கொற்றவன் மறைந்து அகல் கொள்கை காண்டலும் சுற்றூர்தானவர் தொலைந்து போயினார் அற்றது தெரிந்திடும் அமரர் யாவரும் வெற்றி இன்று எமது என விளம்பியார்த்தனர் மாயையின் நருவமாய் வஞ்சன் மாணவர் போயினன் காலையே புகுவன் போர்க்கினி ஆயவன் விரைந்து அழுதி என்று பூ வீரன் மேல் சுரர்கள் யாவரும் தினகரன் மாத்தலன் செம்பொன் தேர்வொரி இணைவுடன் அருவமாயிருந்து போதலை வினையமொடு ஓர் ஊராவீரன் நின்றனன் முனிவோடு பிழைப்படுமூறி போல் விண்டிடு சூர்மகன் வெறுவி வெண்ணிடல் கண்டனர் துணைவரும் கணத்தின் வீரரும் திண்திறல் இழந்தனன் தீயன் பற்றி கொண்டு அணைவாம் என கூறல் என்பது விளம்பியே யாரும் ஆற்பொடு துன்புறும் அவனனைத் தொடர்ந்து பற்றுவான் முன்பொடுமுயறலும் தெரிந்த மொயம்பினான் தன் புடையோர்க்கீது சாற்றல் மேகினான் பேடியர் சிறு தொழில் பேணி உள்வெறி ஓடினன் போகிய ஒன்னலாந்தனை நாடினா மடுவது நலத்தின் பாலகோ சாடுவன் இனி வரில் சரதம் யான் என்றான் என்று இவை வள்ளலும் இயம்பயாவரும் நன்றியனைசைத்தலும் அவற்றை நாடியே குன்றுஊரள் புய்துணை கொட்டிக்குப் புரிய வென்றிகொள் பார் இடவெள்ளம் மார்த்தவே தமர் இனி முயல்வதில்லையால் செற்றலன் ஓடினன் திரும்பும் வீரனும் நெற்றிலன் இனியென நினைந்து நீங்குவான் உத்தனனாம் என இரவி ஓடினான் சென்றிருமதுமலர் சிறிய பூத்துழி முந்துருணித்திலம் முழுது மொய்த்தன அந்த முழுவதும் அடைந்த செக்கரில் சுந்தர உடுநீரை குண்டு நீர் கனலொடு குலாவிமால் இகலி மாமதி பண்டுகுள முனிவரர் பரமன் மேல் விடு வெண்டலையாம் என விண்ணில் தோன்றினான் இத்துணை வேலையில் இலக்கத்து எண்மராம் மெய்த் துணையார்களும் வெய்ய பூதரும் அத்துணைப்படைகளும் அயலில் சென்றிட மொய்துணை விரல் உடை மொயம்பன் மீண்டனன் அந்தமில் கைலையை அருளில் போற்றிடு நந்திதன் கணத்தரின் நாதனாகியோன் செருநிலம் ஒரு விமியுண்டு போய் கந்த வேல் பாசரை நன்னினான் நன்னிய திரளினான் நான் முகன் முதல் புண்ணிய மேலவர் போற்ற ஆண்டு ஒரு புரி கந்தன் முன்பு போய் துண் என வணங்கினன் துணைவர் தம்மொடும் வணங்கினன் எழுந்து பின் வள்ளல் தேர்ந்திட இனங்களா அணங்குடன் இருந்ததும் அனைத்தும் செப்பலும் கணங்களின் முதல்வன் மேல் கருணையாற்றின நல்லருள் புரிந்த பின் நம்பி இப்பகல் சொல்ல மருளத்தலின் துன்பம் கூர்ந்துழாய் எல் இது பொழுது நின் இருக்கை தன் இடை செல்லுது துணைவரோடு என்று பின்னவர் மெய்ப்படுப்பாரிடம் விரவச் சென்று ஓராய் ஒப்பரும் தனது பேர் உரையுள் வைகினான் துப்புரு தானேகள் தொன்மை போல் உற சேயவன் விடுத்தடு சேனை பாசறை போயதும் இருந்ததும் புகழ் உற்றாமினி மாயிறு வளம் கெழுமகேந்திரப்பதி ஆயிடை நிகழ்ந்தவாறு அறிய கூறுவ சமரிடை அழிந்து முன்னரே ஓடிய உணர்கோன் உள்ளம் தன்னிட பாடுமும் பழியும் மானமும் பெருமித நிலைமை நீங்கினான் கோன் ஒரு மந்திரம் குறுகல் செய்திலன் தான் ஒரு திருநகர் தன்னில் ஏகியே ஊனமது உடையற்போல் உயங்கி வைகினான் பானுவின் பகைஞன் என்று உரைக்கும் பண்பினான் மந்திர கிளையொடுமருவ வேண்டலன் தந்திரத்தமருடும் சார்தல் வேண்டலன் சிந்துரத் சென்னி போற்றிய இந்திரப் பெரும் தவி சிறுக்கை வேண்டலன் ஆடுரு மங்கையராடல் வெகலன் பாடுருமங்கையர் இசையில் பற்றலன் கூடுரு மங்கையர் குழாமும் நோக்கலன் ஊடுரு மங்கையர் புணர்ப்பும் முன்னலான் நிசாவது சென்ற வெடும் செவ்வேலுடை விசா கணையவன் படை வீரர் தங்களை அசா ஒரு செருவில் வென்று ஆடல் கொள்வதற்கு உசாவினன் உளத்துடன் ஊக்கம் வேற ஆதவன் தன் பகை அவ்வழி அமர்தலும் மேதகம் தொல்சமர் விளைவு நோக்கியே மூதகம் திருநகர் முழுமணிக் கோயிலில் தூதர்கை தொழுது போய்ச் சூரனு குறை செய்வார் கேட்டியால் உன்மகன் கேடிலா வாகை சேர் தொட்டுனை தொல்சமராற்றிய பல்பூதரை ஈறு செய்து விடை மீட்டும் வந்தெய்தினான் வினயமுண்டாங்கொலோ அன்ன பண்புணர்கிலேம் அதனை மேலருதியான் மின்னு தன் சுடருடை வேலவன் தூதனும் பன்னரும் படையொடும் பாசறைக்கு ஏகினான் இன்னதால் விளைவு என இவையெல்லாம் பகர்தலும் மாற்றலார் மாற்றலார்த்தமையடவலீலனாகியே ஊற்றமா மைந்தன் வந்துற்ற சொற்கேட்குமுன் சீற்றமா எரிவிழி சிதறவே வைதுயிர்த்து ஆற்றவும் உருவலித்து அரசன் ஒன்று உரை செய்வான் மைந்தரும் துணைவரும் மறுவுபல் சுற்றமும் தந்திரத் தலைவரும் சமரினுக்கு ஏகலர் நந்தலில் படையொடு நாளை நான் சென்று பின் கந்தனைத் திரல் கடிதில் மீண்டேடுவனால் போதிர் இப்பொழுதனப் புகரலும் பணி குறாத் தூதுவர் போயினார் சூரனா மவுணர்கோன் ஏதிலார்த்தம்மை வென்றிசை புனைந்திடுதல் மேற் காதலாய் வைகினான் யாவதும் கருதலான் அடும் பெரும் போரினை ஆற்றியே ஆற்றலால் முடிவிலா விரல் கொளமுன்னும் வீரர்க்கெல்லாம் நெடியழாய்த் திரல் இலா நெஞ்சினார்க்கெல்லாம் கடிய் வைகினாள் கங்குலாம் நங்கையே பிரிகுவார்த்தங்களை பிரிகலாது ஏனையோர் அருகு தாழ்ந்திற்கலாது அச்சம் நான் இன்றியே விறக நோய் தெருதலால் மிக்கதுவோர் தூர்த்தராய்வாராம் என செல்லும் யுவெல்லியே பாடுசால் தென் திசை பார்ப்புரந்தும் ஈரா ஈடுசால் வெம்பகல் எல்லோடும் வருவது நேடியே மதியனும் நீள்குடை முன் ஓடல் போல் போயதால் உடியனும் படையொடும் மையிருட்கலையினை மகிழ்னாம் மதிநிலாக் கையினால் நீக்கியே கலவி செய்து அகலுழி வெய்யவன் வருமெனா வெழ்கியத் துயிலுடி ஒய்யனப்போயினாள்